மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதமம் இது பதினைந்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது அந்தர்யோகம் இந்த அந்தர்யோகத்தில் நம்ம பார்க்க போகிறது இந்த பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் என்ற அத்தியாயத்துக்கு விளக்கம் பார்க்க போகிறோம் அந்த புருஷோத்தம யோகம் என்ற அத்தியாயத்துக்கு சாண்டிங் பண்ணிட்டோம் இப்போ இனி பொலிப்புற கடைசியில் வாசிப்போம் நாம் ஒவ்வொரு அந்தர்யோகத்துலேயும் கடைசியாக அந்தர்யோகம் முடிஞ்ச பிறகு இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுறோம் தெரியுமா பார்த்துருப்பீங்க பதினஞ்சாவது அத்தியாயம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாராயணம் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது ஏன்னா அதில் உணவை பற்றி சில விஷயம் வருது அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு முக்கியமான அத்தியாயம் இந்த உபனிஷத்துக்கள் வேதாந்தத்தினுடைய சாரத்தை முழுமையாக பிழிஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் இதுலேயும் தத்துவ விஷயங்கள் நிறையா வரும் மற்றதுலாம் நிறைய பண்புகள் மற்ற விஷயங்கள் நிறையா வரும் அதுலேயும் தத்துவம் வரும் இதில் அதிகமாக தத்துவ விஷயங்கள் வரும் இந்த பதினஞ்சாவது அத்தியாயத்தில் அதனால் இது பகவத்கீதையில் ஒரு முக்கியமான அத்தியாக அத்தியாயமாக சொல்லப்படுது வினோபாவை வந்து பூரண யோகம்னே பேர் வச்சுருக்கார் புருஷோத்தம யோகம்ங்கிறத பூரண யோகம்னு சொல்வார் அவர் இந்த அத்தியாயத்துக்கு பேர் கொஞ்சம் தத்துவம் வரும் தூக்கமும் வரும் தத்துவம் பேசினாலே தூக்கம் வந்துடும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு புருஷோத்தம யோகம் புருஷகன்னா பிரம்மன் அர்த்தம் ஆத்மான்னு அர்த்தம் யோகம்னா மேலான உயர்ந்த மேலான உய உத்தமன்னா உத்தமன்னா மேலான உயர்ந்த புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொன்னால் புருஷ உத்தமக ஆத்மா பிரம்மா இது மேலான உயர்ந்த தத்துவமாக இருக்குது மேலான உயர்ந்த தத்துவமான ஆத்மாவை பற்றி அல்லது பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ணக்கூடிய அத்தியாயம் அல்லது இந்த பிரம்ம தத்துவத்தை விசாரம் செய்து அதை புரிந்து மேல்நிலைக்கு உயர்த்தக்கூடிய அத்தியாயம் இது புருஷோத்தம யோகம் இந்த புருஷோத்தம்கிறதுக்கு புருஷோத்தம்கிற பேர் ஏன் வந்துச்சுங்கிறத இதிலே விளக்கிறார் பின்னாடி கடைசியாக சொல்வார் அது அங்கே பார்ப்போம் நம்ம நாம் பகவத்கீதையில் ஏற்கனவே பதினாலு அத்தியாயம் பார்த்து முடிச்சு பதினஞ்சுக்கு வந்திருக்கோம் அந்த பகவத்கீதையை மூணாக பிரித்தோம் முதல் ஆறு அத்தியாயம் ரெண்டாவது ஆறு அத்தியாயம் மூணாவது ஆறு அத்தியாயம் சொல்லி முதல் ஆறு அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவம் கர்மயோகம் சுயமுயற்சி வந்துச்சு ரெண்டாவது ஆறு அத்தியாயத்தில் பக்தி யோகம் கடவுளுடைய அனுகிரகம் கடவுள் தத்துவம் வந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இந்த மூணாவது ஆறு இந்த ஜீவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஐக்கியம் அது வருது அங்கே ஜீவ தத்துவம் அங்கே கடவுள் தத்துவம் இங்கே ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் அங்கே கர்ம யோகம் முதலாறு ரெண்டாவது பக்தி யோகம் இங்கே ஞான யோகம் முதல் ஆறு அத்தியாயத்தில் சுயமுயற்சி ரெண்டாவது ஆறு அத்தியாயத்தில் கடவுளுடைய அனுகிரகம் இங்கு நற்பண்புகள் இந்த அத்தியாயத்தில் கடைசி ஆறு அத்தியாயத்தில் வரக்கூடிய அதிகமாக வரக்கூடியது ஜீவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஐக்கியம் ஞான யோகம் பண்புகள் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஞானம்ங்கிற தலைப்பில் நிறைய பண்புகள் பார்த்தோம் பதினாலு பதினா குணங்கள்லாம் நிறையா பார்த்தோம் பதினாலில் சத்தோ குணம் ரஜோ குணம் தமோ குணம்னு பார்த்தோம் இங்கேயும் கொஞ்சம் குணம் வரும் இதில் தான் இந்த தத்துவ விஷயம் வரும் அப்புறம் பதினாறு தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் அங்கேயும் பண்புகள் வந்துடும் குணங்கள் வந்துடும் பதினெட்டுல எல்லாம் கலந்து வரும் இப்படி இந்த மூன்று ஆறு மூணாவது ஆறு அத்தியாயத்தில் ஞானயோகம் ஜீவ ஈஸ்வர் ஐக்கியம் நற்பண்புகள் வருது இங்கேயும் ஜீவ ஈஸ்வர் ஐக்கிய தத்துவம் முக்கியமாக விளக்கப்படுது ஞான வருது பண்புகளும் கொஞ்சம் வருது இந்த பதிமூணாவது அத்தியாயத்தில் நம்ம மூணு வார்த்தை பார்த்தோம் அதாவது இந்த ஆத்மாவுக்கு கேத்திரஜன் புருஷன் பிறகு ஞேயம்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் அறியப்பட வேண்டியதுன்னு சொல்லி அதுலேயும் புருஷன்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு பதிமூணாவது அத்தியாயத்தில் பதினாலாவது அத்தியாயத்தில் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூணு குணங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த மூன்று குணங்களையும் கடந்த நிலை ஞானத்தை அடைகிறதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த பதிமூணாவது அத்தியாயத்தில் புருஷன்கிற வார்த்தைக்கு விளக்கம் வந்திருக்கு ஏற்கனவே புருஷன்னா பிரம்மன் அர்த்தம் அதை பற்றி இங்கே நிறைய விரிவாக விளக்கிறார் பதினஞ்சில் இந்த அத்தியாயத்தில் முதல்ல முதல்ல அஞ்சு விஷயம் வருது மொத்தமாக சம்சார வர்ணனை சம்சாரம்னா மனைவிங்கிற மீனிங் கிடையாது அதுக்கு அர்த்தம் பார்ப்போம் சம்சார வர்ணனை பிறகு அந்த சம்சாரத்தில் இருந்து நிவர்த்தி பண்ணுவதற்கு சாதனை அல்லது மோட்சத்திற்கான சாதனை இது ரெண்டாவது விஷயம் வருவீங்க சம்சார புருஷோத்தமன் என்ற பெயர் வர காரணம் என்ன இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் இந்த பிரம்மனை இந்த புருஷோத்தமனை அறிந்தால் ஏற்படக்கூடிய பலன் என்ன சம்சாரம் சம்சார வர்ணனை அதிலிருந்து விடுபட வழி பிரம்மதத்துவம் பிரம்மன் என்றால் என்ன பிரம்மனுக்கு புருஷோத்தமன் என்ற பெயர் ஏன் வந்தது பிறகு இதை அறிவதால் ஏற்படும் பலன் இந்த ஐந்து விஷயம் இதில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அதை பார்க்க போகிறோம் நான் இந்த சம்சார வர்ணனையில் சம்சாரம்னா முதல் என்ன பிறகு அந்த வர்ணனை எதற்கு பண்ணணும் பிறகு இங்கே அரச மரத்தோட ஒப்பிட்டு அந்த சம்சாரத்தை வர்ணிக்கிறார் சம்சார வர்ணனையில் மூணு விஷயம் பார்க்க போகிறோம் சம்சாரம்னா என்ன அது எதற்கு அந்த வர்ணனையை பண்ணணும் அது எப்படி வர்ணனை பண்ணுறார் அரச மரத்தோடு ஒப்பிட்டு வர்ணனை பண்ணுறார் முதல் சம்சாரம்னா என்ன முதல்ல சம்சாரம்ங்கிறது நம்ம பழக்க வழக்கத்தில் மனைவிங்கிற பேரில் இருக்குது ஆக்சுவலாக கணவனுக்கு மனைவி சம்சாரம் மனைவிக்கு கணவன் சம்சாரம் தான் சம்சாரம்னால இன்பத் துன்பத்தில் உழல்வதுன்னு அர்த்தம் பிறப்பு இறப்பில் உழல்வது இந்த அகில பிரபஞ்சம் அனைத்துமே சம்சார ரூபமாக இருக்கிறதுங்கிறார் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நிறைய வயல் தோட்டம் இருக்கும் ஒரு நூறு ப மா மாடு வச்சிருப்பார் நூறு ஆடு வச்சிருப்பார் நிறைய தோட்ட வேலையில் ஆள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய விவசாயம்லாம் நடக்கும் அவரை பார்த்தா சம்சாரியம் பாங்க அவர் பெரிய சம்சாரியம்பாங்க பெரிய சம்சாரம் நடத்தன் பெரிய பிரச்சனையில் இருக்கிறோன்னு நடத்தம் அதனால் உண்மை அவருக்கு ஒரு பெரிய சம்சாரின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க கரெக்டு தான் அவருக்கு தனா அது மாதிரி நம்ம மேரேஜ் ஆகிறது வரைக்கும் இங்கே ஃப்ரீயாக இருப்போம் மேரேஜ் ஆனால் மனைவிக்கு கணவன் சம்சாரம் கணவனுக்கு மனைவி சம்சாரம் அதனால கூட அந்த பேர் வந்திருக்கலாம் சம்ஸ்கிருத வார்த்தை பட்டினத்தாரு பத்திரகிரியாரை பார்த்து அவர் பெரிய சம்சாரிங்கிறார் அதாவத்த வந்து யாரோ ஒருத்தர் பிச்சை கேட்பாரு நான் எங்க அவருக்கு திருவாடோட வச்சிருக்க மாட்டார் பட்டினத்தாரு வெறுங்கையிலேருந்து பிச்சை எடுத்து சாப்பிடுவார் இவருடைய சிஷியர் பத்திரகிரியார் அந்த கோயிலில் இன்னொரு முலையில் உட்கார்ந்துருப்பார் அவர் திருவாட வச்சிருப்பாரு பிச்சை எடுக்கிற சாப்பாடை ஒரு நாய்க்கு போடுவார் அந்த நாய் அவர்கிட்டே உட்காந்துக்கிறோம் அதனால் அந்த சம்சாரி அங்கே ஒருத்தையும் உட்காந்துருக்கேன் அவன் கிட்ட போய் கேளுப்பார் பத்திரப்பட்டார் அவர் உங்களை சம்சாரின்னு சொன்னாரோட இந்த திருவோடும் இந்த நாய் எனக்கு ஒரு சம்சாரமானு சொல்லி அந்த திருவோடை வச்சு போவோம் எரிஞ்சிடுவார் நாய் நாய் செத்து போயிருந்தேன் பிறகு வந்து சிவபெருமான்கிட்ட ஐக்கியம் ஆயிடுவார் பத்திரகிரியார் அதனால் அந்த சம்சாரம்னா இன்பத் துன்பத்தில் பிரச்சனைகளில் விழல்வதுன்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சமே அந்த வடிவமாகத்தான் இருக்குது பிறகு இதை ஏன் வர்ணனை பண்ணுறாருன்னா இந்த மோக்ஷங்கிறதே இதிலேருந்து விடுபடுறதான் ஒன்றுலேருந்து விடுபடணும்னா அதுலேருந்து விலகணும்னா அதை பற்றி தெரிஞ்சால் தான் விலக முடியும் அதுக்காக அதை பற்றி வர்ணனை பண்ணுறார் பிறகு இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி வர்ணனை பண்ணி பார்க்கும் பொழுது இது உண்மையிலேயே இல்லை பொய்யாத்தான் இருக்குதுன்னு தெரியும் அப்படி பொய்யா இருக்குது மித்தியாவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா இதனால் வரக்கூடிய பிரச்சனையும் மித்தியானு புரிஞ்சிக்கிட்டு அமைதியாகிடும் அதுக்காக இதை பற்றி வர்ணனை பண்ணுறார் பிறகு விவேகம் அறிவை தீட்டுவதற்காக இதை பற்றி வர்ணனை பண்ணுறார் எப்பயுமே நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த சம்சாரங்கிறது ஒன்றுமே இல்லைன்னு புரியும் அதுக்காக வர்ணனை பண்ணுறார் இந்த வெங்காயத்தை உரிச்சம்னு வச்சுக்கோங்க பொறிக்க உரிச்சிட்டே போனால் கடையில் ஒன்றுமே இருக்காது அது மாதிரி இந்த ஆராய்ச்சி இந்த பிரபஞ்சத்தவே ஆராய்ச்சி பண்ணால் கடைசியில் அவங்க ஒன்றும் இருக்காது அதுக்காக இதை வர்ணனை பண்ணுறார் குறிக்கும்போது கொஞ்சம் கண்ணில் கண்ணீரும் வரும் அது மாதிரி இந்த விசாரம் பண்ணும்பொழுது விவேகம் புத்தியெல்லாம் தீட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அதுக்காக இதை வர்ணனை பண்ணுறார் பிறகு வைராக்கியம் வருவதற்காக இந்த உலகத்தில் நாம் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் தப்பு இல்லை தர்மமானது அனுபவிக்கலாம் ஆனால் எதுக்கும் அடிக்ட் ஆகிடக்கூடாது அதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது அதர்மமானதுலேருந்து விலகிறோம் விலகிறதுக்கு எது பயன்படும்னா நாம் அதில் இருக்க இன்பத்தை மட்டும் பார்ப்போம் துன்பமும் இருக்குதுன்னு தெரிஞ்சுனா விலகி வந்துடும் துன்பத்தை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக இந்த சம்சாரம் வர்ணனை செய்யப்படுகிறது இன்பம் மட்டுமல்ல இந்த உலகில் துன்பமும் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சக்கரை நோய் இருக்குது டாக்டர் இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சொல்லிட்டாரு நம்மளுக்கு ஆசை போகலை இந்த திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டு பழகி போச்சு அதை விட முடியலை டாக்டர் சொல்வார் சர்க்கரை வந்தால் உனக்கு என்னென்ன நோயெல்லாம் வரும்னு சொல்லியிருப்பார் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த ஆசை வரும்போது விளைய நிற்போம் என்ன சொல்லி பயமுறுத்தி வச்சுருப்பாங்க சர்க்கரை வந்தால் என்னென்ன பிரச்சினையெல்லாம் வரும் அப்படின்னு அந்த தோஷத்தை பார்த்தம்னா விலகி நிற்க முடியும் அதற்காக இந்த சம்சாரத்தில் உள்ள தோஷத்தை பார்த்தால் அதிலிருந்து விலகி இருக்க முடியும் என்பதற்காக வர்ணனை செய்யப்படுகிறது பிறகு இந்த பொய்யான இந்த பிரபஞ்ச சம்சாரத்திற்கு ஆதாரமாக அழியாத ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதை உணர்வதற்காகவும் இந்த சம்சார வர்ணனை செய்யப்படுகிறது இதிலிருந்து விடுபடுவதற்காக வரக்கூடிய துக்கமும் பொய் என்று புரிந்து கொள்வதற்காக விவேகத்திற்காக வைராக்கியத்திற்காக பிரம்ம ஞானத்திற்காக இந்த சம்சாரம் வர்ணனை செய்யப்படுகிறது எப்படி வர்ணிக்கிறார்னா ஒரு அரச மரத்தோடு அவர் ஒப்பிட்டு வர்ணிக்கிறார் பொதுவாக மரங்களில் பெருசு வந்து அரசமரம் ஆழமரம்னு சொல்லுவோம் இங்கே அரச மரத்தை சொல்கிறார் இந்த அகில படைப்பு பிரபஞ்சம் அனைத்தும் எந்தெந்த லோகம் இருக்க அத்தனையும் சேர்ந்து முழு அரச மரத்துக்கு உதாரணமாக சொல்கிறார் ஒரு பெரிய அரச மரம் இருக்கு அது வந்து அகில பிரபஞ்ச படைப்பு பூரா அந்த அரச மரமாக ஒரு மரத்தை முழுசாக இந்த படைப்புன்னு சொல்லிட்டார் அகில படைப்பு இந்த பிரபஞ்சமும் பெரியுது இந்த அரச மரமும் பெருசு அந்த பிரபஞ்சத்தை அரச கம்பேர் பண்ணி சொல்கிறார் உதாரணமாக பிறகு அந்த மரத்துக்கு முக்கியமானது கீழே இருக்கக்கூடிய ஆணிவியர் வேறு அரசன் வர நிற்குமா நிற்காது அந்த ஆதாரமாக இருக்கக்கூடியது ஆணிவேர் அது எதுன்னா அந்த ஆணி மூணு மூணுதுல கம்பேர் பண்ணுறாங்க ஒன்று மாயையோடு சேர்ந்திய பிரம்ம தத்துவம் ஆணிவேர் அதான் ஈஸ்வரன் கடவுள்னு பேர் அதை சொல்லலாம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் படைப்புக்கு காரணமாக இருக்கிறதே யாரு கடவுள் வெறும் பிரம்மன் கிடையாது மாயையோடு சேர்ந்தா பிரம்மன் அதுதான் ஈஸ்வரன் அர்த்தம் வெறும் பிரம்மன் மட்டும் படைக்க முடியாது மாயா தத்துவம் சேர்ந்தாத்தையும் படைப்பே வரும் சிவனும் சக்தியும் சேரணும் அப்படி சேர்ந்த தத்துவம் ஆணி வேறுனு சொல்கிறது இன்னொன்று இந்த கடவுள் இதெல்லாம் ஏன் படைச்சிருக்கிறாருன்னா நம்மளுடைய பாப புண்ணியத்தை சேர்க்கறதுக்கும் தீக்கிறதுக்கும் நாம் வந்ததுக்கு காரணமே பாவ புண்ணியந்தான் இந்த உலகம் இந்த இந்த நாட்டில் இந்த ஊர் இருக்குன்னா நம்மளுடைய பாப புண்ணியத்தினாலும் இது வந்திருக்கு அனைத்து ஜீவராசிகளுடைய பாப புண்ணியத்துக்கு தான் இந்த படைப்பே வந்திருக்கு தேவலோகத்தையும் படைச்சிருக்கார் புண்ணியம் பண்ணு அங்கே அனுபவிக்கிறதுக்கு நரகலோகத்தையும் படைச்சிருக்கார் பாவம் பண்ண அங்கே அனுபவிக்கிறதுக்கு இந்த மொத்த பாப புண்ணியம் ஆணிவேர்னு சொல்லலாம் அது இருக்கிறதுனாலதான் இந்த மரமே வருது பாப புண்ணியம் இருக்கிறனால படைப்பே வந்திருக்கு அதனால பாபபுண்ணியத்தையும் ஆணிவேர் கம்பேர் பண்ணுவாங்க சில பேர் சில ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆணிவேர் மாயா தத்துவம் அதை சுற்றி இருக்க பிரம்மன் மண் ஆதாரமாக இருக்கு அதில் வேறு ஊண்டி நின்று அந்த மரத்தை வந்திருக்கு வேறு மாயை மண்ணு வந்து பிரம்மன் அந்த வேரும் வேரை சுற்றி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியுமா தெரியாது வேரும் கண்ணுக்கு தெரியாது அந்த அந்த வேரை சுற்றி இருக்க மண்ணும் கண்ணுக்கு தெரியாது அது மாதிரி ஈஸ்வரனும் கண்ணுக்கு தெரிகிறதில்ல படைச்சவ பாவ புண்ணியம் கண்ணுக்கு தெரியுதா நாம் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம் புண்ணியம் செஞ்சிருக்கோம் அதுவும் கண்ணுக்கு தெரியாது அதனால் வேறு எப்படி கண்ணுக்கு தெரியாமல் ஆதாரமாக இருக்கோ அப்படி நம்மளுடைய பாப புண்ணியமும் நம்மளுடைய இந்த உடம்புக்கும் அனைத்து பாப புண்ணியமும் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்புக்கும் காரணமாக ஆதாரமாக இருக்கிறது இதையெல்லாம் வகுத்து கொடுக்குற ஒரு தலைவன் இருக்கான் அவன் தான் ஈஸ்வரன் கடவுள் பரமாத்மா விஷ்ணு பகவான் சிவபெருமான் எதை வேணாலும் சொல்லலாம் சக்தியோடு சேர்ந்த பிரம்மன் அர்த்தம் அவரும் அந்த ஆணி வேறு புரியுதா இந்த படைப்புக்கு காரணமாக மூணு தத்துவம் சொல்லியிருக்கு மூணும் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை பாப புண்ணியம் கண்ணுக்கு தெரியதில்லை படைத்த ஈஸ்வரன் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை மாயையோடு சேர்ந்த பிரம்மனும் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை பிறகு அந்த மண்ணும் கண்ணுக்கு தெரிகிறதுல வேரும் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை அதனால் இதெல்லாம் வேருக்கு ஒப்பிடப்படுகிறது பிறகு அது ஆதாரமாக இருக்கிறதுனால அதுதான் உயர்ந்ததுன்னு அர்த்தம் சில இடங்களில் மேலே வேர்களும் கீழே கிளைகளும் உடையன்னு தமிழ் அர்த்தம் போட்டிருப்பாங்க உடனே என்ன பண்ணுவாங்க மாலம் மரசமர தலகலாக போட்டு படத்தை போட்டு விளக்கியிருப்பாங்க அப்படி அர்த்தம் இல்லை வேறு தான் உயர்ந்தது மேலானது வேறு மரமே இல்லை அதுக்காக மேலானது உயர்ந்தது அப்படிங்கிற பிறகு மொத்த பிரபஞ்சம் வேறு வந்து கடவுள் ஈஸ்வரன் அல்லது அந்த வேர் வந்து மாயை மண்ணு வந்து பிரம்மன் அல்லது பாபபுண்ணியம் இதுதான் இந்த பிறப்புக்கும் சிருஷ்டிக்கும் காரணமாக இருக்கும் மரத்துக்கு எப்படி வேறு காரணமும் அது மாதிரி பிறகு கிளைகள் கிளைகள் வந்து பெரிய பெரிய கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பஞ்சபூதங்களாம் இந்த சிருஷ்டி எப்படி உருவாயிருக்கு பஞ்சபூதங்களால் உருவாயிருக்கு பதினான்கு கிளைகள் சொல்கிறார் ஜீவர்கள் வாழக்கூடிய லோகங்கள் பதினாலு லோகம் இருக்கான் மேல் லோகம் ஏழு கீழ் லோகம் ஏழுன்னு சொல்லுவாங்க சாஸ்திரங்களில் பதினாலு லோகம் சொல்லப்பட்டிருக்கு அதில் மேல் லோகம் கீழ் லோகம்னா மேலே கீழேங்கிறது கிடையாது வெட்ட வெளிக்கு போயாச்சுன்னு மேல் கீழுங்கிறதுலாம் கிடையாது இன்பத்தை அனுபவிக்கும் லோகங்கள் துன்பத்தை அனுபவிக்கும் லோகங்கள் அதில் மேலான சரீரம் அதே மாதிரி இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா மேலான சரீரம் கீழான சரீரம் இருக்கு இந்த மேல் கீழ் அப்படிங்குறதெல்லாம் எப்படின்னா இப்போ தேவசரீரம் மனித சரீரம் மிருக சரீரம் பறவைகள் உயிரினங்கள் நிறையா சொல்கிறோம் பொதுவாக மேலான சரீரம் எது தெரியுமா தேவசரீரமாக மிருக சரீரமாக மனித சரீரமாக எது எல்லாம் தேவசரீரம்னு சொல்லுவீங்க உண்மையிலே அது கிடையாது உயர்ந்த சரீரம் மனித சரீரமாக இந்த மனித தான் மோக்ஷம் அடைய முடியும் கடவுளை அடைய முடியும் வேறு சரீரத்தில் அடையவே முடியாதான் தேவலோகத்தில் புண்ணியம் தீர்ந்த உடனே கரெக்டாக திருப்பி வந்துடணும் வெளிநாட்டுக்கு விஷா வாங்கி போனோன்னா விஷா முடிஞ்சோன்னு வந்துடுறோம்ல அது மாதிரி அவ்வளோதான் அங்கே அதனால தான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிறாங்க ஏன்னா இந்த அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அரிது அரிது தேவராய் பிரத்தல் அரிதுன்னு சொல்லலையே ஏன்னா எந்த சரீரத்தில் கடவுளை அடைய முடியுமோ அது உயர்ந்த சரீரம் கண்ணப்ப நாயனார் என்ன சாப்பிட்டார் பன்றிகரி சாப்பிட்டார் அவர் சரீரம் உயர்ந்த சரீரம் நந்தனார் அவர் சரீரம் கடவுள் அடைஞ்சு உயர்ந்த சரீரம் மணிஷா பஞ்சகத்தில் ஆதிசங்கர பார்த்துருக்கிறோம் ஆதிசங்கரர் வந்து ஒரு புழையன் வருவான் நாய் மாமிசன் சாப்பிட்றவன் விலகி போன்னு சொல்வார் அவர் அப்ப அவன் கேட்பான் யாரை விளையப்போ சொல்றீங்க நீங்க தயிர் சாது சாப்பிட்டு வந்திருக்கீங்க நான் வந்து மாமிசம் சாப்பிட்டு வந்திருக்கேன் அதுவும் பஞ்ச இதுவும் பஞ்ச உடலை வில உங்கள் உடம்பும் பஞ்ச போதும் என் உடம்பும் பஞ்ச போதும் யாரை போய் சொல்கிறீங்கம்மா உங்கள் ஆத்மாவும் ஏன் ஆத்மா ஒன்று போக முடியாதும்பான் அஞ்சு சுலோகம் சொல்லுவான் தத்துவத்தை சங்கராச்சார சாஸ்டாங்க அவன் பண்ணுவார் இந்த தத்துவத்தை யார் சொல்கிறானோ அவன் புழையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவனே எனக்கு குருன்னு சொல்லி அவனை புகழ்ந்து அஞ்சு சுலோகம் சொல்லி அஞ்சு தடவை நமஸ்காரம் பண்ணுவார் ஆதிசங்கர் அப்போ எது மேலான சரீரம் நாங்கள் மேலான கீழான சரீரங்கிற வார்த்தை வருது அதுக்காக சொல்கிறேன் கடவுளை அடைய பயன்படக்கூடிய சரீரம் உயர்ந்த சரீரம் மற்ற சரீரலம் கீழான சரீரம் பதினாலு லோகங்களில் ஜீவராசிகள் வாழ்கிறாங்க அதில் வாழக்கூடிய ஜீவராசிகளில் கடவுளை அடையக்கூடிய சரீரம் உயர்ந்தது மற்ற சரீரம் தாழ்ந்தது பிறகு சின்ன சின்ன தளிர் இருக்குது கிளைகள் சொல்லியாச்சு வேர் சொல்லியாச்சு மற்ற மரம் சொல்லிட்டோம் இந்த சின்ன சின்ன தளிர்கள் விடும் அதுதான் சின்ன கிளையாக வரும் பெரிய கிளையாக வரும் அது விஷயங்கள்ங்கிறார் விஷயங்கள்னால் இந்த சரீரத்துக்கு காரணமே நாம் ஒரு விஷயந்தேங்கிறார் ஒன்று அனுபவிக்கிறதுக்காக தான் சரீரம் வரும் பொருளை ஒரு பொருளை ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பார்ப்போம் முதல்ல பிறகு விரும்புவோம் பிறகு அடையிறதற்காக பிறகு அனுபவிப்போம் அதில் பாவ புண்ணியை வரும் பிறகு திருப்பி பிறப்போம் பிறகு அனுபவிப்போம் பாவ புண்ணி முதல்ல விஷயங்கள் இந்த விஷயங்கள் தான் தளிர் மாதிரி வருமா பிறகு அது பெருசாக வளர்ந்துடும் அதை வந்து விஷய தளிர்களை விஷயங்கள்னு சொல்கிறார் இப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாவுக்கு தாத்தா வச்சுக்கிறலாம் டிவி மேலே ஆசை வந்திருக்குமா அவருக்கு செல்ஃபோன் மேலே ஆசை வந்திருக்குமா ஏன் அந்த பொருளே கிடையாது பொருள் இருந்தால் தான் ஆசை வரும் பிறகு அதை அடையணும்னு சொல்லி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் பிறகு செயல்படுவோம் அதுக்கு நல்ல பாவ புண்ணியம்லாம் பண்ணுவோம் பிறகு அப்படியே ஆரம்பிச்சிடும் காரணம் விஷயம் அது சின்ன தளிர்களுக்கு உதாரணமாக சொல்லுகின்றார் பிறகு சின்ன சின்ன வேர்கள் இருக்குது இந்த அது வந்து எப்படின்னா இந்த பெரிய வேருக்கு பக்கத்தில் சின்ன சின்ன வேர்கள் இருக்கும் அது விருப்பு வெறுப்புங்கிறார் ஒரு செயல் செய்யணும்னா ஒன்று விரும்புவோம் இல்லாட்டி வெறுத்து செய்வோம் மனசுக்குள்ளே இந்த ஞானமே விருப்பு வெறுப்பு அற்றவர்களுக்கு ஞானம் விரும்ப அல்லது குறைந்தவர்களுக்குன்னு சொல்லுவாங்க இது ஒரு செயல் செய்வதற்கு காரணமாக இதுவும் கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்குது வெறுப்பு இருக்கு யாராவது வெளியே பார்த்து சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது இது சிறிய சிறிய வேர்கள் அப்படிங்கிறார் இந்த விருப்பு வெறுப்பு அகந்தை மமதை பழைய வாசனைகள் ரூபத்தில் அது சிறு சிறு வேர்கள்ங்கிறார் இந்த விருப்பு வெறுப்புத்தான் ஒருத்தனை மேலே ஏற்றுறதும் கீழே இறக்குறதுக்கும் காரணம் ஒரே ஊரில் ஒரு விவசாயம் பண்ணுறா ஒருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் பக்கத்து ஓட்டம் ஒரே மாதிரி கிளைமேட்டு ஒரே மாதிரி மண் ஒரே மாதிரி மழை பெய்யெல்லாம் பண்ணும் ஒருத்தர் நல்ல விளைச்சல் வருது ஒருத்தர் நல்ல விளைச்சல் வரல என்ன காரணம் இவருடைய உழைப்பு இவருடைய வாசனை இவருடைய அனுபவம் அவருக்கு அதெல்லாம் கம்மியாக இருக்கும் அவருடைய விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கும் அவருக்கு அதில் இருக்கும் இல்லை இவருக்கு வெறுப்பு இருக்கும் என்னமோ அந்த தொழிலை செய்கிறோமோ செய்வார் அவர் நல்லா செஞ்சுருப்பார் ஆர்வத்தோடு அதெல்லாம் அந்த விருப்பு வெறுப்புங்கிறது சிறிய சிறிய வேர்கள் அதற்கு உதாரணமாக சொல்கிறார் பிறகு இலைகள் இலைகள் வந்து கர்மகாண்டம் வேதத்தில் ரெண்டு பகுதி இருக்குது ஞான காண்டம் கர்மகாண்டம்னு சொல்லி இலை இல்லாட்டி மரத்தை பார்த்த சகிக்க முடியுமா பட்டு போய் அப்படியே இலையெல்லாம் ஊந்து வச்சுன்னா யாரும் கீழே தங்க மாட்டான் எல்லாம் அப்படியே செழித்து அப்படியே கத்த கலாந்தாளர் இருக்கணும் அது வேதத்தினுடைய முதல் பகுதியாகிய கர்மகாண்டம்ங்கிற கர்மகாண்டம்னு முதல்ல என்னான்னு தெரியணும் கர்மகாண்ட வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா நீ எவ்வளவு சுகத்தை அனுபவிக்க அனுபவிச்சுக்க கர்மப்படி அனுபவிச்சுக்க அதுக்கு என்ன வழி அதை பூரான்னு சொல்லுது வேதம் நீ இந்த பூஜை பண்ண உனக்கு இந்த சுகம் கிடைக்கும் இந்த யாகம் பண்ண இந்த உனக்கு சுகம் கிடைக்கும் இந்த யாகம் பண்ண இந்த கஷ்டமெல்லாம் போயிடும் நீ இந்த உலகத்தில் தர்மமாக அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் சொல்வது வேதத்தின் முதல் பகுதி அதனால தான் வாழ்கிறோம் உலகத்தில் அதுதான் இந்த சம்சாரத்தை அப்படியே தளக்க வைக்க அந்த சுகத்தில் மூழ்கி தப்பு இல்லை ஏன்னா தர்மமாக சொல்லுது அது அது ஒன்றை மட்டும் வர்ணிக்கும் அங்கே போனால் இவ்வளோ சுகம் இருக்குது அப்படி சுகம் இருக்குது அந்த லோகத்துக்கு போனால் உனக்கு சரீரை வந்து எப்போயும் இளமையாக இருக்கலாம் எல்லாம் சொல்லி வர்ணிக்கும் ஆனால் புண்ணியம் முடிஞ்சோன்னு திரும்பி வரணுங்கிறத சொல்லாது அங்கேயும் அசுரம் வரிவான்னு சொல்லாது சுகத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுரு அது ஞானகாண்டத்துக்கு வந்தாதுன்னு தெரியாது அதனால இந்த இலை எல்லாம் அப்படியே மரத்தை மூடி அழகுபடுத்தி இந்த கர்மகாண்டம் என்ன பண்ணுது நம்மள அதுலையே மூழ்க வச்சுருக்கான் போகம் எந்த போகமும் முழு திருப்தியை தராதுங்கிறத கர்மகாண்டம் சொல்லாது ஞானகாண்டே சொல்லும் எல்லாம் நல்ல விதத்தை சொல்லியிருக்கு ஆனால் அது துக்கத்தையும் கொடுக்குங்கிறத அது சொல்லவே சொல்லாது சில பேர் என்னன்னா இந்த பூஜை பக்தி யாகம் பண்ணுறது பூஜை பண்ணுறது நிறைய ஒருத்தர் பூஜை பக்தி பழித்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க உண்மையிலே அது ஆன்மீகம் இல்லை அவர் ஆஸ்திகர் அவர் ஆன்மீகவாதின்னு சொல் தேடல் கடவுளை அடைய வேணும்னு எப்போ அப்போ தான் ஆன்மீகத்துக்கு அது வரைக்கும் ஆஸ்திகனாக இருக்கும் பக்திமானாக இருக்கும் நல்லவனாக இருக்கும் அது வேற விஷயம் அந்த நல்லவனாக இருக்க பக்திமானா இருக்கிறதுக்கு வேண்டிய வழியெல்லாம் சொல்லும் கர்மகாண்டம் ஆன்மீகவாதியாக இருக்கிறதுக்கு சொல்லாது அது ஞான காண்டத்துக்கிட்டே வரணும் அதுதான் இலைகள்ங்கிறார் மத நம்பிக்கை உள்ள இறைவாள் செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் அவங்க கர்மகாண்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அது அவனை அப்படியே சம்சாரியாக வச்சிருக்க வைக்கும் பிறகு பட்டு அழிஞ்சு பிறகுதான் புரியும் அப்போ ஞானகாரண்ட வழி காட்டு இங்கேவா உனக்கு வழி சொல்கிறேன்னு சொல்லி அதனால் இந்த கர்மகாண்டம்ங்கிறது வேதத்தினுடைய முதல் பகுதி அதனுடைய இலைகள் வேதம் இல்லை வேதத்தை சார்ந்து மற்ற எத்தனையோ நூல்கள் சுகத்தை பற்றி சொல்லியிருக்கு தர்மமான சுகங்களை பற்றி அது பூராமல் அந்த மரத்தினுடைய இலைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது எப்பயுமே பாருங்கள் ஒரு ஒரு போகம் திருப்தியே தரா சின்ன வயசில் மூணு சக்கர வண்டி கேட்பான் கொஞ்சம் பெரியானும் சைக்கிள் கேட்பான் டூர் பிறகு பைக் கேட்பான் பிறகு காரு கேட்பான் போய்கிட்டே இருக்கும் பிறகு இந்த காரு வேணாம் ஆடி கார் வேணும்பான் இதுக்கு இல்லையே இல்லை அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகும் இதுக்கு முடிவில்லைங்கிறத சொல்லாது ஞான காண்டத்துக்கு அது சொல்லும் அப்படிங்கிறார் பிறகு ஞான என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆசை தான் துயரத்திற்கு காரணம் புத்தர் என்ன சொல்கிற ஆசையே துயரத்திற்கு காரணம்ங்கிறார் அவா அறுத்தல்னு ஒரு அதிகாரம் வருது திருக்குறளில் அதுலேயும் அப்படித்தான் சொல்லியிருக்கு யாராவது போவாங்களா கிட்டத்தில் இதை படிப்பாங்களா ஏன்னா அது முடியாது ஆசை இருக்கிறவங்க கிட்ட நீ ஆசைப்படாத ஆசையெல்லாம் போகுனாதே துக்கம் போகும்லாம் சொல்லப்படாது தர்மமாக அனுபவி அப்படின்னு சொல்லும் அதனால் அவங்களுக்கு சொல்கிறதே கிடையாது தர்மமான ஆசையை அவனுக்கு கொடுக்குற வழிகளை இந்த கர்மகாண்டம் பண்ணும் அதெல்லாம் இலைகள்ங்கிறார் கடவுள்கிட்ட போகிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் எனக்கு நிறையா பணம் வேணும் எனக்கு பதவி வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் அதெல்லாம் நீ இதெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு கடவுள் சொன்னார்னு வச்சுக்கோங்க போய் சாங்கும் போடுவோமா அவர் கொடுப்பார் கேட்டால் கொடுத்தா தான் நம்ம திரும்பி போவோம் அதுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பார் நல்ல நம்பிக்கையோடு என்ன பிரார்த்தனை பண்ணாலும் கடவுள் கொடுப்பார் அதர்மமான பிர பிரார்த்தனை கூட நிறைவேற்றுவார் நம்பிக்கையோட ஆள் மனசோட பிரார்த்தனை பண்ணால் ஆனால் தண்டனையும் கொடுத்துவார் நம்பிக்கையும் அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையோடு நல்ல பிரார்த்தனை பண்ணால் எது வேணாலும் நடக்கும் தர்மமாக இருந்தால் நல்லது நடக்கும் அதர்மமாக இருந்தால் அப்போதைக்கு அது நடக்கும் பிறகு பின்னால் கெட்டதும் வரும் அதையும் அவர் சேர்த்து கொடுப்பார் அதனால் அந்த கர்மகாண்டை என்ன பண்ணுதுன்னா இதுக்கெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுது நம்மளை அப்படி இலைகள் மாதிரி மரத்தை அப்படியே மறைச்சி அதனுடைய இதெல்லாம் தெரியாமல் அழகுபடுத்தி நம்மளை வைப்பது இலைகள் இது மரத்தினுடைய இலைகள் வேதத்தினுடைய முதல் பகுதி கர்மகாண்டம் பிறகு இந்த பறவைகளை ஜீவர்கள்னு சொல்கிறாங்க இந்த சுத்தியாய சுலோகத்தில் வல்ல சில பேர் சொல்வாங்க அதில் அனுபவிக்குதுல்ல இதெல்லாம் ஜீவர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த கிளைகளில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் கிளைகள்லாம் லோகங்கள்னு பார்த்தோம் அதில் சின்ன சின்ன கிளைகள் போகும் அது இந்த சரீரங்கள்லாம் உடல்கள் எல்லா சரீரம் சேர்ந்து சின்ன கிளைகள்ங்கிறார் அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் இந்த சரீரங்கள் சரீரத்துக்குள்ளே ஜீவன் ஒன்று இருக்குல்ல உயர் அது பறவைகள் அந்த ஜீவன் இருந்தால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சில ஆச்சாரியர்கள் உதாரணம் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மற்ற வகையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அந்த ஜீவர்கள் அங்கே இருக்கிறது பிறகு தண்ணீர் முக்குணங்கள் இந்த மாயைக்கு மூன்று குணத்தோடு சேர்ந்துருக்கு தண்ணி மரம் வளருமா நம்ம ஏற்கனவே பதினாலாம் அத்தியாயத்தில் பார்த்தோம் சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம் இந்த மூணு குணம் மனுஷனுக்கு கட்டாயம் தேவை மூணு குணம் இல்லாமல் வாழவே முடியாது தூங்க போனால் தமோ குணம் வேணும் செயல்படணும்னா ரஜோகுணம் வேணும் படிக்கணும்னா சாத்வீக வேணும் இதுவே இந்த சம்சாரத்தை வளர வைக்கி தான் நம்ம பார்த்தோம் மூணு குணத்துலேருந்து விலக முடியாது அதில் பற்று இருக்க முடியும்னு பார்த்தோம் பதினாலாம் அத்தியாயத்தில் இந்த மூன்று குணங்களும் இந்த அரசமரமாகிய சம்சாரத்தை தளிர்விட்டு நன்கு வளரச் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அரச மரத்தோட ஒப்பிட்டு இந்த அகில பிரபஞ்சத்தையும் சொல்கிறார் மரத்துக்கு ஈக்குவல் என்னென்னா இந்த உலகம் ஜீவன் உடல்கள் மனிதனுடைய உடல்கள் எல்லாம் மரத்துக்கு முடிவு கிடையாது ஏன்னா அது என்ன வளரும் பிறகு அதுலேருந்து விதை வரும் பிற ஒரு மரம் வரும் பிற ஒரு விதை வரும் பிற ஒரு மரம் வரும் அதே மாதிரி மனிதனுடைய பிறப்புக்கும் ஒரு முடிவு கிடையாது போய்கிட்டே இருப்பான் பிறப்பான் இறப்பான் இறப்பான் பிறப்பான் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும் மரத்தில் மரம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம நினைக்கிறேன் விதையை போட்ட உடனே தளிர் விட்டு பற்றிய வருதுன்னு விதையை எப்போ வந்துச்சு அந்த அந்த மரம் எப்போ வந்துச்சு காரணம் சொல்ல முடியுமா நம்ம பிறப்பு முதல் பிறப்பு எப்போ வந்துச்சு சொல்ல முடியாது காரணமும் சொல்ல முடியாது அதுக்கும் காரணம் சொல்ல முடியாது இதுக்கும் காரணம் சொல்ல முடியாது பிறப்புக்கும் காரணம் சொல்ல முடியாது மரத்துக்கும் காரணம் சொல்ல முடியாது எப்போ வந்துச்சுன்னு சொல்லி பிறகு மரம் ஒரு நாளைக்கு வெட்டப்படும் திருப்பி முளைக்கும் அதில் வந்து இந்த விலையை மதிருந்தோம் அது மாதிரி இந்த உடம்பும் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும் ஆனால் அதனுடைய சரீரம் உயிர் என்ன பண்ணுது இன்னொரு உடம்பு எடுக்க போகுது இந்த உடம்பு எப்போ தோன்றுச்சோ அப்பே டேட் ஆஃப் டெத்து வந்தாச்சு டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத்து நிச்சயம் பண்ணியாச்சு ஒரு மரம் வந்தாச்சின்னு சொன்னால் அதுக்கும் டேட் ஆஃப் டெத்து உண்டு அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே அழிவு உண்டு இந்த கட்டடம் இருக்குது கட்டி முடித்து பால் காய்ச்சின் அன்னைக்கே தேய்மான ஆரம்பிச்சிடும் என்றைக்கு நம்ம பண்ணுறோமோ எந்த பொருளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே அழிஞ்சிக்கிட்டு இருக்கும் சூரியனுக்கு அழிவு உண்டா இல்லையா சொல்கிறாங்கல்ல என்ன கோடி வருஷத்தில் வெளிச்சமே எல்லாம் போயிருமா சூரியனில் சந்திரனுக்கு எல்லாத்துக்கும் எத்தனையோ ஸ்டார்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டார்லாம் உண்மையிலே இல்லையே அழிஞ்சு போச்சான் அந்த லைட்டு வெளிச்ச வர்றதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷம் ஆகியிருக்கான் அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியுது அங்கே இல்லையே அந்த ஸ்டார்ஸ் இப்போ சொல்கிறாங்க சயின்ஸ்டிஸ்டில் எது தோன்றினாலும் மறை அதே மரம் தோன்றுனாலும் அழிஞ்சு போயிடும் அது மாதிரி இந்த பிரபஞ்ச மனைத்தும் தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது அதனால் மரத்துக்கு ஒப்பிடறாரு இமயமலை ஒரு காலத்தில் கடல் ஆரம்பிச்சான் தெரியுமா இமயமலை கடலாக இருந்துச்சான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்த மலை இமயமலை நீங்கள் இமயமலையில் போய் பாருங்கள் அந்த கல் ஹார்டாகவே இருக்காது அது ஃப்ரெஷ்ஷாக வந்த மலை அது மற்ற மலை மாதிரி கடுமையாக இருக்குது அந்த பாறை எல்லாம் இப்போ கடலாக இருக்குது கும கன்னியாகுமரி கீழே அது குமரிக்காண்டமாக தமிழ்நாடு ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்துக்கிறாங்க அப்படியேவும் அவ்வளோ பெருஷாக இருந்துச்சான் அது குமரிக்கண்டம் சொல்லி கடலுக்குள்ளே போயிடுச்சு கிருஷ்ணருடைய ஊர் மதுரா என்னாச்சு உள்ள துவாரகை இன்றைக்கி சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி சொல்லுது அவரே சொல்கிறார் இது கடல்குள்ளே போக போகுது இங்கே இருக்கவளும் கூப்பிட்டு நீ போயிடும் அர்ஜென்ட்டை சொல்கிறார் நானும் போக போகிறேன் நீ இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நீ ஓ நாட்டு கூப்பிட்டு போயிடு துவாரங்க கடலுக்குள்ளே போக போதுன்னு சொல்கிறார் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த அரண்மனை உள்ளே இருக்கான் அந்த மகாபாரதத்தில் படித்த அத்தனையும் அங்கே உள்ளே இருக்கான் அந்த வர்ணனையெல்லாம் அந்த அரண்மனையில் இருக்குங்கிறாங்க இப்போ இருக்குங்கிறாங்க உள்ள கடல்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க போயிடுச்சா இல்லையா இந்த சம்சாரம் இந்த உடல் இந்த உலகம் அத்தனையும் போயிடும் ஒரு நாளைக்கு மரம் எப்படி வெட்டப்படுதோ அது மாதிரி எதுவும் போயிடும் அதனால் அதுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது இன்னொரு விஷயம் ஏன் வந்தோம் ஏன் பிறந்தோம் ஏன் இருக்கோம்னு ஆராய்ச்சி பண்ணால் ஒன்றுமே சொல்ல முடியாது ஒன்றும் தெரியாது நம்ம ஏன் பிறந்தோம் எப்போ ஜென்மம் ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு பாவ புண்ணியம் நிறையா இருக்குது எந்த பாவம் எப்போ வரும் எப்படி வரும் யார் ரூபத்தில் வரும் சில வீட்டில் பிள்ளை ரூபத்தில் வரும் சில வீட்டில் மக ரூபத்தில் வரும் மருமக ரூபத்தில் வரும் மருமக ரூபத்தில் வரும் பாவமாக புண்ணியமும் அப்படி வரலாம் எப்படி எந்த ரூபத்தில் வரும் தெரியவே தெரியாது வந்த தெரியும் என்ன பாவம் செஞ்சனோன்னு சொல்லுவோம் இல்லாட்டி என்ன புண்ணியம் பண்ணணும் இப்படி ஒரு ஆள் நம்மளுக்கு வாட்சியிருக்குன்னு சொல்லுவோம் அதுவும் எப்போ வரும்னு தெரியாது ஆனால் இதில் மாற்றிக்கிட்டு உள்ளே இருக்கும் இப்போ இருக்கும் எப்போ ஆரம்பித்தோம் தெரியாது இதுலேருந்து தப்பிக்க வழியே பார்க்கணும் சம்சார சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும் சக்கரத்து வெளியே வரணும் அதுதான் நம்ம வேலை இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கவனே விட தெரிகிறதில்ல நம்மளுக்கு அதில் வந்து விடுபடணுங்கிற எண்ணம் இல்லை ராமகிருஷ்ணர் சொல்வார் இந்த வலையை வந்து மீனவர்கள் வந்து வலையை வீசுவாங்கலாம் அது பெரிய வலையாக இருக்கும் வலை போடுறேன்னு தெரிஞ்ச உடனே சில மீன் என்ன பண்ண மாட்டிக்கிறோம் டபார்டுன்னு தள்ளி வெளியே வந்துடுமான் அவங்க தான் மொமுக் ஞானிகளாம் பிறக்கும் போதே ஞானத்தில் இந்த திருஞான சம்பந்தர் மாதிரி பிறக்கும்போதே ஞானத்தில் பிறந்தவங்க சில மீனை உள்ள மாட்டிக்கிறேன் போய் முட்டிக்கிட்டே இருக்கும் தப்பிக்க இது மொமுங்கிறார் சில மீனுக்கு வளைக்குள்ளே இருக்கோம்னே தெரியாது ஏதோ சுகமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு வெளியே வரும்போதே இழுக்கும்போதே தெரியும் அப்படித்தான் நாம் எல்லாம் இருக்கோம் இன்னொன்று இந்த சின்ன சின்ன மீனெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க துளிக்கிட்டே இருக்கான் எடுத்து சட்டியில் போட்டுருவாங்க தண்ணியை ஊற்றி அப்பா நிம்மதி நினச்சிக்கிட்டு அதை சூழலை வீண்டிக்கிட்டு இருக்கேன் அடுப்பில் வச்சவன் என்ன ஆகும் சுகமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் வெதுவது என்று பிறகாக வந்துடும் மாட்டியிருக்கவனே தெரிகிறதில்லை அப்படித்தான் இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் இந்த சம்சாரம் என்ற அரச மரமும் இந்த சம்சாரம் என்ற இந்த பிரபஞ்சமும் மித்தியா என்று புரிந்து அதிலிருந்து விடுபட வேண்டும் இந்த உலகம் இப்படி இருக்குது ஏன் இருக்குது எதற்கு இருக்குது ஆராய்ச்சி பார்த்தா ஒரு விவஸ்தை இருக்காதான் விவஸ்தை இல்லாததுக்கு பேர்தே மித்தியான பேர் மித்தியானா என்னென்னா மித்தியான ஒரு வார்த்தை அவங்களுக்கு இப்போ சொல்கிறேன் வேதாந்தம் படித்தவங்களாம் தெரியும் காட்சிக்கு இருக்கும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லாம் ஓடி போயிடும் இதுக்கு பேர் மித்தியான பேர் இந்த உலகம் அப்படித்தான் ஊரில் ஒருத்தன் ஏதாவது ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க அவள் என்னப்பா ஒரு விவஸ்தை இல்லாதவங்க பாம்பாங்க ஏன்னா என்ன செய்வேன் ஏது செய்வேன்னே தெரியாது ஏதாவது பண்ணிட்டு தெரியுமா அவனுக்கு பேர் விவஸ்தை ஏற்றவன்னு பேர் இந்த பிரபஞ்சமே அப்படித்தான் இருக்குங்கிறார் பகவான் ஒரு விவஸ்தையும் இல்லை என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்கிறார் இந்த மித்தியாத்வம் மித்தியாங்கிறது புரிகிறது தான் சம்சாரத்திலேருந்து விடுபாடு சம்சாரம்னாலே மித்தியா மித்தியாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிப்பாருங்க அதாவது மித்தியான்னா இல்லைன்னு சொல்கிறது இல்லை இப்போ இந்த இடத்துல பூனை இல்லைன்னு சொல்கிறேன் உண்மையிலே பூனை இல்லை இல்லை இல்லை நோட்டு இருக்குங்கிறேன் இருக்கு ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன் கண்ணில் பார்த்து இன்னொன்று இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா கண்ணில் பார்த்துதேன்னு சொல்கிறேன் இருக்குங்கிறதுக்கும் கண்ணு வேணாம் இல்லைங்கிறதுக்கும் கண்ணு வேணும் சில பேர் கடவுள் இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்துருக்கம்மா நேராக பார்க்கல இருக்குன்னு எப்படி சொல்கிறேன் நம்பிக்கையில் சொல்கிறோம் சில சில பேர் கடவுள் இல்லைன்னு இருக்கான் கடவுள் இல்லைங்கிறத பார்த்தானா கண்ணில் தெரியலை இங்கே தெரியலை நீ எல்லா இடத்துலையும் பார்த்துட்டில் சொல்லணும் கடவுள் இல்லைன்ட்டு நீ வேறு உலோகத்துக்கு வந்து பிரபஞ்சம் பூரா போய் பார்த்த பிறகு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லணும் அவனை நம்பிக்கையிலேன்னு சொல்கிறேன் நாமளும் நம்பிக்கை எழுதேன்னு சொல்கிறோம் உண்மையா இல்லையா கடவுள் இல்லைங்கிறது நம்பிக்கையில தான் கடவுள் இருக்காருங்கிறது நம்பிக்கைதையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் இல்லைன்னு அதனால தான் சொல்லி சொல்ல முடியும் அவனால் நாம் எப்படி நம்பி சொல்கிறோமோ அது மாதிரி அவனை நம்பித்தே இல்லைன்னு சொல்ல முடியும் வேறு வழியே கிடையாது ஒன்று இருக்குன்னு சொல்கிறான் இல்லை இல்லைன்னு சொல்கிறான் கண்ணில் பார்த்து ஒரு ஐட்டத்தை மட்டும் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைன்னு சொல்லுவோம் இருக்கா இருக்குது ஆனால் இல்லை இந்த ஒரு சினிமா படத்தில் காமிப்பான் இது இதை நினைக்கிறேன் வடிவேலும் விஜய் நினைக்கிறேன் ஏதோ கேள்வி கேட்பான் இப்படிந்தான் ஒன்று இப்படி தலையாட்டு இப்படி தலையாட்டு இப்படி தலையாட்டு இப்படி அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லல இந்த மித்தியா என்னன்னா இருக்குது ஆனால் இல்லை அது எப்படி இப்போ இந்த இடத்துல ஒரு பூத்தொட்டி வச்சுருக்கேன் அதில் நிறையா ஃப்ளவர்ஸாக வச்சிருக்கேன் அந்த பனித்துளி கூட அப்படியே இருக்குது நிறையா அழகாக இருக்குது பூவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாமி இந்த பூத்தொட்டி ரொம்ப அழகாக இருக்கே அற்புதமாக இருக்கே அதில் ரோஜா பூ அந்த பூன்னு சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் அது பூ இல்லைங்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏ பூ இருக்கே இருக்கு ஆனால் இல்லைங்கிறேன் என்ன அர்த்தம் அது பிளாஸ்டிக் பூ அப்படி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பனித்துளியெல்லாம் கூட பிளாஸ்டிக் செஞ்சு வச்சுருக்கான் அப்போ பூ இருக்கு ஆனால் இல்லை காட்சிக்கு இருக்குது அதை போய் சாமி போட முடியுமா போட முடியாது மாலை கட்ட முடியுமா கட்ட முடியாது வாசனை வருமா வராது ஆனால் முதல்ல என்ன சொல்கிறேன் இருக்குது ஆனால் இல்லை இதுக்கு பேர் மித்தியா தோற்றத்துக்கு இருக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஓடி போயிருது சூரியன் உதயமாகுதா இல்லையா ஆகுது உண்மையிலே ஆகுதா சயின்ஸ் படித்தவங்க என்ன சொல்லுவாங்க சூரியன் நிற்கிது பூமி சுற்றுது காட்சியில் வந்து என்னைக்காவது மாறுதா உண்மையிலே சூரியன் வந்து சுத்துதா ஆனால் எப்படி தெரியுது அறிவுக்கு சூரியன் உதயமாகவில்லை காட்சிக்கு உதயமாகுது இருக்கா இல்லையா ஆனால் பாருங்க பொயிலுதான் விவகாரமே நடக்குது சூரியன் உதிக்கிறதையும் எந்திரிக்கிறோம் சூரிய அஸ்தமரதையும் தூங்குறோம் பொயிலுதான் அத்தனை விவகாரம் நடக்குது ஆனால் உதிக்கிறதும் இல்லை மறைகிறதும் இல்லை புதுமி சுத்துதா எங்க நின்றுக்கிட்டு தானே இருக்கு சுத்தலையே காட்சிக்கு நின்றுக்கிட்டு இருக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சுற்று இதுக்கு பேர் மித்தியா இது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் பிறப்பு இறப்பு துக்கம் இன்பம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உண்மையிலே அது இல்லையாம் நல்ல வேதாந்தத்தினுடைய தத்துவமே அதுதான் ஆன்மீகத்தினுடைய நுழை நுழையிறது அதுக்கு தான் போகிறோம் உள்ள உள்ளே போய் பார்த்தா துக்கமும் கிடையாது இந்த இந்திரிய சுகமும் கிடையாது உண்மையான சுகம் இருக்குது அது ஸ்வரூபம் அந்த இது ஓ நல்லா ஆராய்ச்சி பண்ணும்போது ஓடி போயிடுமா அந்த காட்சி காணல் நீர் இருக்குது கண்ணுக்கு தெரியுது கிட்டத்தட்ட போய் பார்த்தா இல்லை திருப்பி வந்து உட்காரான் தெரியுது போமா என பொய்யுன்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் காட்சியை விட்டு மாறாது இதுக்கு பேர் மித்தியான பேர் இதுக்கு விவேகம் வைராக்கியத்தோட ஆராய்ச்சி பண்ணோம்னா ஓடி போயிடுமா இந்த விவேகம் வைராக்கியங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாருந்தால் ஒருத்தன் வந்து இந்த கல்யாண வீட்டில் மண்டபத்தில் நான் மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லி ஒருத்தமாத்திக்கிட்டு இருப்பான் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட மாப்பிளை விடும்பான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னா பொண்ணு விடும்பான் அங்கே எல்லாம் காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பான் இவங்க என்னென்னுவாங்க அவங்க வீட்டுக்காரன் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இவங்க இவங்க வீட்டுக்காரர் நினச்சிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து இவர் யார் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவான் ஒடிய போயிடுவான் அந்த இடத்துல நிற்க மாட்டான் ஓடி போயிடுவானா இல்லையா அது மாதிரி இந்த விவேகம் வைராக்கியம்ங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணால் ஓடி போயிடும் நிற்காதான் அது மாதிரி இங்கே என்ன பண்ணோம் இந்த மித்தியாவான சம்சாரம் என்ற அரச மரம் இந்த பிரபஞ்சம் அதிலிருந்து விடுபட இந்த மித்தியாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதற்கு ஆதாரமாக பொய்யா ஒன்று இருந்தால் ஆதாரமாக ஒன்று இருக்கணும் அது பிரம்மன்கிற தத்துவம் புரிய ஆரம்பிக்கும் பிறகு நம்ம தத்துவத்துக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிப்போம் பிறகு இதிலிருந்து விடுபடுவதற்கு இது மித்தியான்னு புரியணும் பிரம்மன் சத்தியம்னு புரியணும் இதுதான் இந்த சம்சாரத்தில் விடுபடணும் அதுக்கு என்ன சாதனை அதற்கு என்ன பண்ணுறாரு ஒரு அஞ்சு சாதனை சொல்கிறார் வைராக்கியம் ஞானயோகம் விவேகம் சரணாகதி என்ற பக்தி நற்பண்புகள் இந்த ஐந்து சாதனைகள் இங்கே சொல்கிறார் நிறைய சாதனைகள் நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொன்றையும் நிறையா சொன்னார் பதிமூணாவது அத்தியாயத்தில் இருபது பண்புகள் சொல்லி அதில் ஞானயோகமும் வரும் பதினாலாவது அத்தியாயத்தில் மூன்று குணங்கள்லருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியை சொல்லி அது ஞானத்துக்கு சொல்வார் இங்கே ஒரு ஆங்கிளில் சொல்கிறார் வைராக்கியம் ஞான விவேகம் பக்தி நற்பண்புகள் இந்த சம்சாரங்கிற மரம் பெருசாக இருக்குது முதல்ல அது வெட்டி வீழ்த்தணும் வெட்டுறதுக்கு என்ன வேணும் அருவாக வேணும் கோடாரி வேணும் இல்லாட்டி பெரிய ரொம்ப வேணும் வேணுமா இல்லைங்களா அதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர் வைராக்கியம்ங்கிற ஒரு கோடாரியால் வெட்டி வீழ்த்தணுமா முதல்ல வைராக்கியங்கிற ஒரு சாதனை சரி வெட்டின பிறகு திருப்பி என்ன பண்ணணும் தலைக்க ஆரம்பிச்சிடும் சிலது ஓரத்தில் தலைக்க ஆரம்பிச்சு அப்போ என்ன பண்ணணும் வேரோட பிடுங்குனாத்தையும் திருப்பி தலைக்காது வேரோட பிடுங்கிறதுக்கு என்ன பண்ணு கடப்பாறை இல்லாட்டி தோண்டி தூக்கணும் இல்லாட்டி ஜேசிபி வச்சு தோண்டணும் அந்த ஜேசிபி என்ன அது ஞான யோகம் வேரோட முதல்ல வைராக்கியம்ங்கிற அருவாலில் வெட்டி வீழ்த்தணுமா சம்சாரங்கிற அந்த பிறகு இந்த ஜெயசிபி மாதிரி கருவிகளை வச்சு வேரோட தோன்றுறது ஞான யோகம் ஞானத்தினால தான் முழுசாக திருப்பி முளைக்காமல் வரும் இந்த பிறவி முற்றுப்புள்ளி வைக்கிறது ஞானம் தான் அதனால் வேரோட தோன்றுறது மாதிரி வச்சுக்கலாம் நம்ம சரி இந்த கோடாரியும் இந்த ஜேசிப்பி இந்த மாதிரி கருவிகளை வச்சு தோண்டணும்னா அது இல்லையா அது விவேகம் அது அதெல்லாம் பதமாக தீட்டி வைக்கிறது விவேகம் ஒவ்வொன்றா திருப்பி விளக்கம் பார்ப்போம் பிறகு என்னதான் இருந்தாலும் அது சக்தி வேணும் நம்மளுக்கு அது பக்தி பக்தி எல்லாத்துலையும் இருக்கும் வைராக்கியத்தில் இருக்கும் விவேகத்தில் இருக்கும் எல்லா சாதனையிலும் பக்தி இல்லாமல் ஒரு சாதனையும் கிடையாது கலந்திருக்கும் விவேகமும் கலந்துருக்கும் பிறகு இதெல்லாம் நல்லா வரணும்னா நற்பண்புகள் இருக்க வேண்டும் இப்படி இந்த ஐந்து சாதனைகள்னால தான் இந்த சம்சாரம் என்ற மரத்தை நீக்க முடியும் இப்போ ஒன்று மட்டும் பார்க்கலாம் வைராக்கியம் வைராக்கியம்னா என்னென்னா இந்த உலகப் பொருள்கள் நித்தியமானவை அல்ல என்ற விவேகத்தோடு அதிலிருந்து விலகி இருக்கிறது வைராக்கியம் பொருளை தூக்கி எரியவே முடியாது இந்த உலகத்தில் எந்த பொருளையும் நீங்கள் தூக்கி எரிய முடியாது பொதுவாக வாழ்க்கைக்கு தேவையான சிலரை வா வச்சுதே அதர்மமான ஆசைகளில் வரக்கூடிய பொருள்களை தூக்கி எறியணும் தர்மமான ஆசைப்படுற பொருள்கள்லையும் பற்றுலாமல் இருக்கணும் இந்த உலகத்தில் வாழலாம் இதுவே முழுமையான பாதுகாப்பை தருங்கிற புத்தியிலிருந்து விலகிறதுனே வைராக்கியம் உண்மையான பாதுகாப்பை கடவுள் ஒருவரால் தான் கொடுக்க முடியும் நித்திய வஸ்துவால் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த அறிவோட உலகப் பொருள்களை நம்ம அணுகிறது வைராக்கியங்கிறார் இந்த வைராக்கியம் வரணும்னா ஒரு சுகத்திலேருந்து அந்த சுகத்தை விடணும்னா அதுக்கு மேலான சுகத்தை பார்க்கணும் இப்போ வீரஷா வர்க்கர் போன்ற சுதரப்பு போராட்ட வீரர்கள்லாம் ஜெயிலுவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த உலக சுகம் அவங்களுக்கு சுகம் ஏன் காரணம்னா அந்த நாம் நாட்டுக்காக தியாகம் பண்ணுறம்தான் அவர் சுகம் கிடச்சி அவங்களுக்கு வெயிட் போட்டு அவர் தூக்கு தண்டனை போட்டாச்சு போட்ட பிறகு முதல்ல எடை போட்டாங்களாம் தண்டனை கொடுக்கும்போது பார்த்தா வெயிட் கூட்டியிருக்கான் ஜெயிலில் ஏன்னா அவ்வளோ குஷியாக இருந்திருக்கார் மேலான சுகத்தை பார்க்கும்போது கீழான சுகத்திலேருந்து விலங்கி விட முடியும் ஒரு பொருளை விடுபடணும்னா அதுக்கு மேலான சுகத்தை நம்ம அதில் போனோம்னு வச்சுங்க இதில் இருந்து விடுபட்டலாம் ஒருத்தருக்கு பைக்கில் மோகமாக இருக்குது இப்போ பார்த்தாலும் டிவியில் போய்கிட்டே இருக்கான் அதை அழிக்கணும்னா கார் வாங்கி கொடுத்துருணும் ஏன்னா கொஞ்சம் அதில் அதில் இருக்க மோகம் போகும் அது மாதிரி கீழான விஷயங்களில் இருக்கிற பகவான்றக்கு சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய மோகம் குறைய ஆரம்பிக்கும்ங்கிறார் பிறகு இந்த வைராக்கியம் எப்போ வரணும்னா ஒன்று அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கும்போதே அதில் வைராக்கியம் வந்துடணும் சக்தி போன பிறகு வரக்கூடாது நூறு வயசில் எனக்கு முறுக்கே வேணான்னு அதில் வைராகியம் இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும்னு என்ன அர்த்தம் வல்லுப்புறம் போச்சு கரும்பில் எனக்கு வைராக்கியம் இருக்குன்னு என்ன அர்த்தம் நூறு வயசில் தேவையாது அந்த வைராக்கியம் எங்கள் ஒருத்தர் இருந்தார் தை கரும்பு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ஒருத்தர் ச சின்ன பையன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் நிற்காத போணும் விரட்டிக்கிட்டே இருந்தார் எதுக்கு ஐம்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டீங்க நீங்கள் எதுக்கு விரட்டுறீங்கன்னு விஷாம இருக்கிறார் என்னான்னு கேட்டால் இவர் கரும்பு கடிச்சி சாப்பிட் ரொம்ப டேஸ்ட்டு பல்லு பூரா போச்சு அவன் பார்க்குறத சகிக்க முடியல ஒரு ஆள் அவனை விரட்டுறாரு அப்போ பல் போன பிறகு கரும்பில் வயிறாக்கி வந்து என்ன செய்ய எப்போ முடியுமோ அப்போத்தான் உண்மையே பேசுனா எல்லாத்துலேயும் சக்சஸ் ஆகிறோம்னு சொல்கிறோம் உண்மையை பேசுனா பசுமாடு என்றைக்காவது பொய் சொல்லியிருக்கா அது மோட்சத்தை அடைஞ்சிருக்க முடியாதே எந்த முருகமாவது பொய் சொல்லுதா பொய் பேச தெரியணும் பேசக்கூடாது ஒன்று அனுபவிக்க முடியணும் அது வந்து விலக தெரியணும் அதுதான் வைராக்கியம் அப்படிங்கிறார் இதெல்லாம் மோகம் ரொம்ப இருந்தால் இப்படி மோகம் குறைஞ்சிருச்சுன்னா அனைத்தையும் கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க வைராக்கியம் வந்துடும் இப்படி வைராக்கியங்கிற சாதனையை முதல்ல நாம் பண்ணணும் பிறகு ஞான யோகத்துக்கு வரணும் ஞான யோகத்துக்கு வரணும் பிறகு பக்தி பண்ணணும் நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும் எல்லாத்துலையும் விவேகமும் இருக்கணும் அடுத்த சாதனையை நாங்கள் கொஞ்சம் இடவேளைக்கு பிறகு பார்க்கலாம் அறிவோம் அரகரநம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் இந்த பிரபஞ்சமாகிய சம்சாரம் என்ற அரச அதிலிருந்து விடுபட வழியை பார்த்துக்கிட்டு முதல் சாதனை வைராக்கியம் இந்த உலகத்தில் எந்த பொருளையும் பற்று இருக்கக்கூடாது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சம்சார ரூபத்தில் வர்ணித்தோம் அதில் வந்து விடுபடுவதற்கு உபாயமாக முதல்ல விவே வைராக்கியம் பார்த்தோம் வைராக்கியம்னால் இந்த உலக பொருள்களில் இருந்து விலகி இருத்தல் விலகி இருத்துனா முழுசாக விலகிறது இல்லை பற்றுலாமல் இருக்கிறது அதில் அட்டாச்சு இல்லாமல் இருக்கிறது எந்த பொருளையுமே மூழ்கிடக்கூடாது மோகத்தில் மூழ்கிறக்கூடாது அதுக்காக அதில் வந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு சாதனை அது மட்டுமல்ல நம்மளுக்கு முழுமையான பாதுகாப்பை தருவது இந்த உலகப் பொருள்கள் அல்ல இந்த உலகத்தில் இருக்க பொருள்கள் வேணும் இந்த உடலும் உயிரும் வாழ்வதற்கு தேவை நிரந்தரமான நித்தியமான ஒரு அழியாத ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியது இந்த பொருள்கள் அல்ல இது சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கும் அதனால் இது எப்படி தேவையோ அதை மட்டும் அந்தளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு அதற்கு மேலே பகவானை நாடுவது இதிலிருந்து பற்றில்லாமல் விலகி இருத்தல் வைராக்கியம் அடுத்த சாதனை ஞான யோகம் இந்த வைராக்கியங்கிற சாதனையில் முதல்ல மரத்தை வெட்டுறோம் முதல்ல கொஞ்சம் வெளியே எல்லாம் இந்த கொப்பு எல்லாம் வெட்டுவோம் பாருங்க கொஞ்சமாக வெட்டி வெறும் மரத்தை வெட்டி போட்டுருவோம் பிறகு வேரோடு எடுக்கிறது ஞான யோகம் என்ற சாதனை இந்த ஞான யோகத்தில் தான் பாப புண்ணியம்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கும் நீங்கள் எவ்வளவு புண்ணிய காரியம் பண்ணாலும் திருப்பி புண்ணியம் வந்துக்கிட்டே இருக்குது நல்ல காரியம் பண்ணாலும் பிறகு அந்த புண்ணியத்தை தீக்கிறதுக்கு பிறக்கணும் ஞானம் வந்தால் பாபமும் போயிடும் புண்ணியமும் போயிடும் பாபமும் போயிடும் புண்ணியமும் போயிடும் ஞானத்தினால் மட்டும்தான் போகும் பாபம் இருந்தாலும் பிறக்கணும் புண்ணியம் இருந்தாலும் பிறக்கணும் இது ரெண்டும் அழியக்கூடியது ஞானத்தினால தான் புண்ணியம் ரொம்ப இருந்தால் சொர்க்கம் போவோம் இல்லை வேற ஒரு நல்ல பிரிவு பிறப்போம் ஞானம் வந்து ரெண்டுமே போயிருங்கிறாங்க அதனால் பிறக்கிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடும் இப்போ வேரோட நீக்குவது என்பது இந்த ஞான யோக சாதனை வேரோட நீக்கிறதுனா வேறு வந்து மாயையும் பிரம்மன்னு சொன்னீங்க ஈஸ்வரன் சொன்னீங்க அப்போ ஈஸ்வரன் வேறோட நீக்கிறதா இந்த இடத்துல வேரோடு நீக்கிறதுன்னா ஈஸ்வரன் அதாவது பிரம்மன் மாயை சேர்ந்த தத்துவம் ஈஸ்வரன் அதை பற்றி அறியாமையில் இருக்கும் அந்த அறியாமையை வேரோடு நீக்குவது ஒன்று பிறகு பாப உண்ணியத்தை வேரோடு நீக்குவது ரெண்டையும் எடுத்துக்கிடலாம் பிறகு இன்னொரு கருத்து பார்த்தோம் மண் வந்து பிரம்மன் மாயை வந்து வேர்ன்னு பார்த்தோம் அந்த வேர் எடுத்துட்டால் மண்ணு மட்டும் இருக்கும் அது பிரம்மன் மட்டும் இருக்கும் இந்த சம்சாரங்கிற துக்கத்தை நீக்கியாச்சுன்னா சச்சிதானந்த சுரூபமான பிரம்மன் மட்டுமே இருக்கும் நாம் மட்டுமே இருப்போம் ஆனந்த சொரூபமாக இருப்போம் அதை நீக்குவதற்கு இந்த ஞானயோகம் சாதனை இந்த ஞானயோகம்ங்கிறது எது உண்மை எது பொய்யின்னு ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலிருந்து விலகி பொய்யிலிருந்து விலகி உண்மையில் நிலச்சி நிற்கிறது புரிஞ்சுக்கிறது அறிவுனால் இதுக்கு வந்து குருகிட்ட போய் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்ங்கிற சாதனை இருக்குது முறையாக கேட்குறது இப்போ நாம் கேட்குறதுலாம் ஞானயோகம் தான் இந்த பகவத்கீதை வகுப்போ நம்ம இங்கே பஞ்சதேசி வகுப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து கேட்குறது ஞானயோக சாதனை திருப்பி அதில் சந்தேகங்கள்லாம் வரும் அதை நிவர்த்தி பண்ணுறதும் ஞானயோக சாதனை சந்தேகமெல்லாம் போய் அறிவு தெளிவாயாச்சுன்னா அதை உட்காந்து தியானம் பண்ணி அந்த தத்துவத்திலே நிலச்சி நிற்கிறது நிதித்தியாசனம் இந்த மூன்று சாதனையும் செஞ்சால் வேரோடு சம்சாரம் என்ற துக்கத்தை நீக்கிவிடலாம் சரி எவ்வளவு நாள்தான் பண்றது நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா கீதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் எத்தனை வருஷம் கேட்கணும் அது ஒன்று இருக்கு எவ்வளவு நாள் கேட்கணும்னா எவ்வளவு நாள்ங்கிறது அவங்க அவங்க மனசை பொறுத்தே இருக்கு உங்களுக்கு எத்தனை இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையும் யாருக்கு தெரியும் இவருக்கு எத்தனை இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையும் நான் சொல்ல முடியுமா அவருக்குத்தான் தெரியும் சில பேருக்கு ஐம்பது புரோட்டா சாப்பிட்டா கூட உயிர் நிறைய சினிமா படத்தில் இருக்கா பண்ணோரு ஐம்பது புரோட்டா வரைக்கும் சொல்லுவாங்க அந்த அளவு அவங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரியும் ஞான யோக சாதனை போதுமா வேணாமான்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் நாம் இந்த தத்துவத்தை கேட்பது சிந்திப்பது தெளிவதுன்ற சாதனையை நாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ஞானயோக சாதனை பிறகு இந்த ஞானயோக சாதனை ஒரு முக்கியமான பலன் இருக்குது பின்னாடியும் பார்க்க போகிறோம் இந்த ஞானத்தை அடைஞ்சால் அது போகவே போகாது எதை அடைஞ்சாலும் போயிடும் திருப்பி வரும் அடைஞ்சாலும் திருப்பி போகும் போனாலும் திருப்பி வரும் இப்போ தலைவலி இருக்குது தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்றோம் போயிடுச்சு வராதுன்னு கேரண்டி இருக்கா திருப்பி வந்து ஆகும் வயிற்று வலி இருக்குது போயிருது திருப்பி வரும் எந்த நோய் போனாலும் திருப்பி வரத்தையும் செய்யுது வராதுன்றது கேரண்டியே கிடையாது இந்த அறியாமல் போயிடுச்சுன்னா இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் தத்துவம் மாயேனா என்ன இந்த ஷம்சாரம்னா என்ன பிரம்மன்னா என்னங்கிற அந்த அறிவு உள்ளே போய் நெனைச்சி நின்னாச்சுன்னா இந்த அறியாமல் திருப்பி வராது அது எப்பயும் நெனைச்சி அப்படியே இருக்குது மோட்சம் வந்தால் திருப்பி போகாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஞானம் வந்தால் திருப்பி போகாது பணம் பதவி ஆரோக்கியம் எல்லாம் வரும் போகும் இந்த சிருஷ்டியும் வருது போகுது இந்த அறிவு மட்டும் போகவே போகாது பொதுவாகவே அறிவு வந்தாச்சுன்னா அது போகாது இப்போ இது என்ன கலர்னு எனக்கு ஒரு அறிவு வந்தாச்சு சின்ன பிள்ளையிலே வந்தாச்சு ஐம்பது விஷயம் அனுப்புகிறது வேறு கலராக சொல்லுவேனே நான் இது ஆரஞ்சு அவ்வளோதான் ஆரஞ்சு கலந்து சொல்லுவேன் ரெண்டு ரெண்டு நாலு சின்ன வயசில் படித்தோம் போகுமா என்னைக்கா அந்த அறிவு அதுவே போக மாட்டேது இந்த அறிவு என்றும் போகாது இது அப்படியே நிலச்சி நிற்குங்கிறார் இந்த ஞானம் பிறகு விவேகம்ங்கிறது என்னென்னா பொதுவாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது எது நல்லது எது கெட்டது எது தர்மம் எது அதர்மம் இதெல்லாம் பகுத்து ஆராய்ச்சி கெட்டதை நீக்கி நல்லதில் இருக்கணும் கெட்டதெல்லாம் நீக்கணும் நல்லதெல்லாம் நம்ப இது பொதுவான விவேகம் இங்கே என்ன விவேகம்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு பொருள் இன்பத்தை தருது வைராக்கியத்துக்கும் விவேகம் வேணும் அந்த பொருள் இன்பத்தை தருது அனுபவிக்கிறோம் தப்பு இல்லை அதில் ரொம்ப மோகம் ஆயிடுச்சு இல்லை அந்த பொருள் இன்பத்தை நம்மளுக்கு கிடைக்கலை அதில் வரக்கூடிய துன்பத்தையும் பகுத்து ஆராயணும் விவேகத்திலான புத்தியில் யோசிக்கணும் இந்த இன்பத்தை அனுபவித்து அப்புறம் என்ன துன்பம் வரும் அப்படிங்கலாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த விவேகத்தினால் வைராக்கியத்தையும் கொண்டு வரணும் பிறகு ஞான யோகத்திலேயே இந்த விவேகம் தான் ரொம்ப முக்கியம் எது நிலையானது எது நிலையற்றது நிலையானதுலேருந்து விலகி நிலையற்றதை நோக்கி செல்வது இந்த விவேகம்தான் இந்த விவேகம்ங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கும் பூஜையில் பக்தியில் கூட கடவுளை பற்றி அறிவு வேணும் அறிவு இருந்தால் தான் நம்ம கடவுள் நல்லா பக்தி செலுத்த முடியும் விவேகம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இது எல்லா உலக வாழ்க்கைக்கே தேவை இது மூணாவது பிறகு நாலாவது சரணாகதி என்ற பக்தி இது ரொம்ப முக்கியமான சாதனை இந்த பக்திங்கிற சாதனை இல்லைன்னா எதுவுமே சரியாக வராது ஒரு உணர்வு மயமான சாதனை இந்த உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குன்னு அது மாதிரி ஆயிரும் பிறந்ததுலேருந்து சாகிறது வரைக்கும் தொடர்ந்து செய்யண்டிய ஒரே சாதனை பக்தி கட்டாக இருக்கணும் ஞானம் வந்த பிறகு பக்தி கூடாதுன்னு சொல்கிறது இல்லை அதுக்கு அடிக்டாக கட்டாயம் செய்யணும்னு இல்லை ஆனால் இருக்கணும் அந்த சாதனைக்கும் பக்தி வேணும் ஆன்மீக வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்து மரணம் வரைக்கும் பக்தியை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உணர்வு ரூபமான பக்தி இது வந்து சரணாகதி அடையக்கூடிய ஒரு பக்தி இருக்குது கடவுள்கிட்ட நம்ம சரணாகதி படு எதை சரணாகதி அடைகிறது எதை ஒப்படைக்குது எதை காணிக்கையாக செலுத்துறது உண்மையிலே பகவானுக்கு நாம் எதை காணிக்க செலுத்த முடியும் தெரியுமா அகங்காரத்தையும் செலுத்த முடியும் எந்த பொருள் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினாலும் அது யாருடைய பொருள் அது எல்லாம் பகவானுடைய உண்மையிலேயே இந்த சரணாகதி பக்தி என்னன்னா நம்மளுடைய ஆணவத்தை சமர்ப்பித்தல் இல்லையே நம்ம உண்டியல்லாம் காசு போடுறோமே தேங்காய் விலை உடைக்கிறோமே பூஜை பண்ணுறோமே இதெல்லாம் காணிக்க இல்லையா காணிக்க தான் நல்லது தான் அதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் அதை பண்ணுறதே என்னுடைய ஆணவத்தை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லித்தான் இப்போ கடவுளுக்கு நம்ம காணிக்க போடுறோம் தங்கம் நகை அப்படியே கிரீட வைர கிரீடலும் செஞ்சு வச்சிட்றோம் கூட அதான் செய்யலாம் தப்பே இல்லை நல்லது தான் இதில் கல்கத்தா தக்ஷினேஸ்வரம் கோயிலில் அந்த நகை திருடு போயிடுச்சு எல்லாரும் ராமகிருஷ்ண பரமஸ்வரன் சொன்னாங்க என்ன அவர் நாகவே அவர் காப்பாற்ற முடியலை நம்மளை காப்பாற்றிடுவாரா இப்போ கூட சில கமெண்ட்ஸ் எல்லாம் திருக்காய் கட்சிக்காரங்க கடிக்கிறாங்க அப்படி திருப்பதியில் உண்டியலுக்கு அதுக்கு எவ்வளோ கா பாதுகாப்பு பெருமாள் வந்து அவர் நகையே அவரை காப்பாற்ற முடியாதா போலீஸ் ப்ரொடெக்ஷன் இவ்வளவு தேவையா ராமகிருஷ்ணர் சொன்னார் அவருக்கு கல்லும் ஒன்று தான் மண்ணும் இந்த வைரத்தை திருடி கொண்டு போய் ஏதோ ஒரு லோகத்தில் வச்சாலும் அது அவர்கிட்டதே இருக்குது அவரை விட்டு போயிடல மண்ணுக்குள்ளே இருந்தாலும் அவர்கிட்டே இருக்குது திருட வீட்டில் இருந்தால் அவர்கிட்டதே இருக்குது யார் வீட்டில் இருந்தாலும் அவர்கிட்டே இருக்குது அவருக்கு எல்லாம் ஒன்று தான் அவருடைய படைப்பு அவர் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அவர் கேட்கவும் இல்லை நாம நம்மளுக்கு விலை உயர்ந்ததை கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எது அதிகமாக நம்ம மதிக்கிறோமோ அதை பகவானுக்கு போட்டு மகிழ்கிறதில் ஒரு சந்தோஷம் இருக்கு அதுக்காக நம்ம போடுறோம் அதனால் பாதுகாக்கிறது உன் வேலை தான் அவர் வேலை இல்லைன்னாரு இப்போ நாம் வியாபாரம் பண்ணுறோம் எனக்கு நிறைய லாபம் வரட்டும் உங்களுக்கு காணிக்க செலுத்துறோம் ஒரு கோடி ரூபா லாபம் வந்து அவர் ஒரு லட்சரூபா தர்றேன் அப்படின்னு சொல்கிறோம் தப்பாக ரைட்டாக ஒரு வழியில் பார்த்தா என்ன வியாபாரம் பேரமை பேசுகிறீங்க கமிஷன் பேசுகிறீங்களான்னு தோணும் அப்படி இல்லை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆணவத்தை சமர்ப்பிக்கணும் எப்படின்னா நீங்களாக சம்பாதிக்கிறீங்க நான் உழைச்சேன் நான் சம்பாரித்தேன் அப்படின்ட்டு ஒரு ஆணவம் கர்வம் இருக்கும் நீங்கள் பகவானுக்கு நீ எனக்கு நல்லா கொடு நான் காணிக்க செலுத்தினு என்னத்தோடு திருப்பி காணிக்க செலுத்தும் என்ன பண்ணுவீங்க நீ கொடுத்தது என்ன பண்ணுவோம் நீ கொடுத்தது அதில் ஒரு பகுதி உனக்கு காணிக்கையாக செலுத்து அந்த பாவனையோடு செலுத்துனா அகங்காரம் போயிடும் அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ணிடுவோம் நம்ம இப்போ நோய் வருது உயிரை கொடுத்த கடவுளுக்கு இந்த மயிறை கொடுக்குறீங்களேன்னு டிண்டல் பண்ணுறாங்க இதை கொடுக்கறதில்லை அழகை கொடுக்குறோம் முடி இல்லாமல் இருக்கிறாங்களா வயசானப்புறம் டையடிக்கிறோம் ஏன்னா அழகு வேறு முக்கியம்னு சொல்லி அப்போ அந்த முடியவே எடுத்து கொடுக்கும்போது நம்மளுடைய அழகை சமர்ப்பிக்கிறோம் நம்மளுடைய அகங்காரத்தை சமர்ப்பிக்கிறாங்க ஆணவத்தை சமர்ப்பிக்கிறது அதுக்கு ஒரு பாவனையாக தேங்காய் உடைக்கிறதோ வாழை ஏதோ கொடுக்குறோம் பகவானுக்கு ஒரு காணிக்கை செலுத்துகிறோம்னா ஒரு தன்னுடைய கர்வத்தை ஆணவத்தை அங்கே சமர்ப்பிக்கிறமே ஒழிய அந்த பாவனையோடு சமர்ப்பித்தா தப்பே கிடையாது அது ஒரு நல்ல பழக்கம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது சும்மா கமிஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது நம்ம அது இருக்குது இந்த ஒரு இதில் கூட இதில் சில பேர் வந்து ஏமாத்துறது உண்டு அதெல்லாம் பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு சினிமாவில் கூட திருடிருவானுங்க அதில் என்ன பண்ணுவோம் ஒருத்தர் என்ன பண்ணுவோம் நான் தூக்கி போடுறேன் ஒரு வட்டம் போட்டுவான் இந்த வட்டத்துக்குள்ள எவ்வளோ விடுதோ அதை எடுத்து உண்டியலில் போடுவேன்பான் ஒரு ஒரு ரூபா மட்டும் உங்களுக்கு இன்னூறுத்தஞ்சு சொல்லுவான் இது அதுக்கு நீ ஒரு கடவுள் போடுறத போய் வட்டத்துக்குள்ளே போடுற மேலே தூக்கி போடுவான் அவருக்கு எம்மிட்டு வேணும் எடுத்துக்கிறட்டும் கீழே அவங்களும் நம்ம எடுத்துக்கு ரொம்ப இந்த காணிக்க போகிறவர்களோட பாருங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறான்ட்டு இந்த ஓஷா ஒரு இடத்துல அவன் சொன்னார் அதாவது கப்பலில் போய்கிட்டிருந்தாங்களாம் கப்பலில் போய்கிட்டிருந்த கடவுள்கிட்ட காணிக்க செலுத்துகிற விஷயத்தில் எப்படியெல்லாம் மனசு போகுதுங்கிறதுக்கு சொல்கிறார் போய்கட்டிருக்கும்போது கப்பல் புயலில் மாட்டிக்கிறது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க நான் உனக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் என்னை காப்பாற்று அப்படி காப்பாற்றுன்னு காணிக்கப்பேன் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு சாமியார் மட்டும் பெஷாக உட்காந்து தரேன் அவருக்கு என்னமும் நடக்குது கவுத்துறதும் அவர் செயல் படைக்க வைக்கிறது அவர் செயல்னு சொன்னார் என்ன இப்படி அமைதியாக இருக்கிறீங்க என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு எல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க பண்ணுங்க அதுக்காக பண்ணுறதை வேணான்னு சொல்லலை ஒரு பெரிய வியாபாரி வந்திருக்கிறார் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு பெரிய பங்களா கட்டியிருந்தாரான் பல கோடி அப்பையே பெறும் எத்தனை லட்சக்கணக்கான டாலர் பெறுமா அதை அந்த ராஜாவே விலைக்கு கேட்டாரான் கொடுக்க மாட்டேன்ட்டாரான் அப்படி ஒரு பங்களா கட்டி இருந்துருக்காரு கவுல்கிற நிலமை வந்த உடனே கடவுளுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணுறாரு என்னை காப்பாற்றி இந்த பங்களா உனக்கு அணிக்காய் சொல்லிக்கிறேன்னு சொல்லிவிட்றாரு உடனே என்னாச்சு கப்பல் கவுரில் புயல் நின்று போச்சு தப்பிச்சுட்டாங்க தப்பிச்ச உடனே அப்போ எல்லோரும் பிற யோசிக்கிறான் எவ்வளோ ஆசையாக கட்டின பங்களா அரசு ராஜாவே கேட்டார் கொடுக்கலேன்ட்டேன் இந்த சாமியார் மாதிரி பெருசாக உட்காந்துருந்திருக்கலாமே இவ்வளோ பேர் பிரார்த்தனை நம்ம பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிற புத்தி போகுது இவர் என்ன பண்ணாராம் எல்லாம் வியாபார புத்தி பிறகு அவர் என்ன சொல்கிறாரு கிண்டலாக சொல்கிறார் சொல்கிறார் இவர் என்ன பண்ணாராம் சரி கொடுத்துட்டே ஆகணும் பிரார்த்தனை நிறைவேற்றணும் ஏழை விட்டு வச்சிரும்னு சொன்னாராம் சரி ஏழை விட போகிறேன் இந்த எவ்வளோ வருதோ அதை பகவான் கொடுத்துடலாம்ட்டு ஏலம் போட்டாச்சு பக்கத்தில் ஒரு நல்ல அழகம் அலங்காரம் பண்ணி ஒரு சோடிச்சு ஒரு பட்டு துணி விரிச்சு அதில் ஒரு பூனையை கட்டி போட்டிருந்தாரான் இந்த பங்களா இருக்குது பார்த்திங்களா இந்த பங்களா வந்து இந்த பங்களா எடுக்கிறவங்க அந்த பூனையும் சேர்த்து எடுத்த ஆகணும் வேறு வழி கிடையாது ரெண்டு சேர்த்து தான் ஏல விட போகிறேன் பங்களாவில் ஒரு டாலர் பூனை வில ஒரு கோடி டாலர் இது எப்படி ஏமாத்துறது பாருங்கள் என்ன அப்படின்னா யாரும் எனக்கு தெரியாது எல்லாம் அந்த ராஜாவெல்லாம் வந்துட்டாரான் சரி நம்மளுக்கு என்ன ரெண்டும் சேர்த்து எடுத்து அவங்க எடுத்து இவர் என்ன பண்ணுறாரு திருப்பி இந்த ஒரு டாலர் தான் நான் வேட்டை வைத்தேன் ஒரு டாலரை மட்டும் காணிக்க போட்டார இது நோக்கம் இல்லை இதுல சும்மா ஒரு ஜோக்கு சொல்கிறேன் ஆனால் பிரார்த்தனை பண்ணலாம் இவ்வளோ தானே பண்ணுன்னா கொடுக்குறது தப்பு கிடையாது ஆணவத்தை சமர்ப்பிக்கணும் எல்லாம் கடவுள்னால் நடந்துச்சு என்னால் நடக்கலை டாக்டர் செலவு பண்ணுறோம் ஆஸ்பத்திரியில் போய் பத்து லட்சம் செலவு பண்ணி உயிரை காப்பாற்றுறோம் பிரார்த்தனையும் பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் நீ இப்படி பண்ணால் நான் வந்து உனக்கு மொட்டை போட்டுறேன் இல்லை உள்ள காணிக்கை சொல்றது பிரார்த்தனை பண்ணுறோம் செலவும் பண்ணுறோம் இந்த செலவு பண்ணுற மட்டும் என்ன சொல்லுவான்னு தெரியுங்களா நான் வந்து இந்த உயிரை காப்பாற்ற என் குழந்தைய காப்பாற்ற பத்து லட்சம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கர்வமாக சொல்லுவோம் இவன் என்ன சொல்லுவான் இந்த கடவுள் தான் என் அந்த செலவு பண்ணுறதை விட்டுருவான் இருக்கா இல்லையா இந்த அகங்காரத்தை ஆணவத்தை சமர்ப்பணம் செய்வது ஒரு முக்கியமான சாதனை அப்படிங்கிறார் எல்லாம் கடவுள்தான் சாமியிட்ட சொல்லுவாங்க போய் சாமி அவங்க நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாம் உங்களுடைய தவை வலிமையும் பாங்க அவருக்கு கும்பிடுவார் எல்லாம் பகவானுடைய தவை வலிமையும் பார் என்னுடையது இல்லை பார் இந்த அகங்காரத்தை சமர்ப்பிக்கிறது தான் முக்கியமான ஒன்று இந்த திருக்கோயிலூரில் ஞானானந்த சுவாமிகள் இருந்தார் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உங்கள்கிட்ட வந்துட்டு போனால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுது சாமி அப்படின்பாங்க அவர் சொல்வார் உனக்கு பிரச்சனை தீர்ற நேரம் என்கிட்ட வர்றேன் பார் உனக்கு எல்லா பாவும் எப்போ போதும் அப்போத்தான் ஏகிட்ட வர்ற அப்படின் அதுலேயும் அந்த கர்வம் இல்லாமல் இருக்கிறது இப்படி இந்த அகங்காரத்தை ஆணவத்தை பகவானிடம் சமர்ப்பணம் செய்வது ஒரு பக்தி இதன் மூலமாகவும் நாம் இந்த சம்சார பந்தத்தில் இருந்து விடுபட முடியும் இதெல்லாம் இருந்தால் பார்த்தா நல்ல குணங்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும் இங்கே ஒரு அஞ்சு குணம் சொல்கிறாரு இந்த அஞ்சு குணமும் ஆன்மீக சாதனை பண்ணுவோம் முயற்சி செஞ்சு செய்யணும் ஞானம் வந்தாச்சுன்னா இந்த அஞ்சு இயல்பாக மாறிடும் அவனுக்கு சுபாவமாக மாறிடும் ஒன்று என்னென்னா தற்பெருமை மோகம் இதெல்லாம் நீக்கணுமா முதல்ல முயற்சி பண்ண நம்ம பேச ஆரம்பிப்போம் இது பேசக்கூடாதுங்கிற புத்தி வரணும் மோகம் வந்தால் மோகம் வரக்கூடாதுங்கிற புத்தி வரணும் இது முதல்ல முயற்சி பண்ணி செய்வான் ஞானம் வந்தால் அயல்பாக ரெண்டுமே தற்பெருமையும் போயிடும் மோகமும் போயிரும் இயல்பாயிரும் முதல்ல பற்றுலேருந்து விடுபடுவதற்கு முயற்சி வரணும் ஒவ்வொன்றிலையும் மனிதர்கள் மீது பற்று பொருள்கள் மீது பற்று மிருகங்கள் மீது பற்று நிலத்தின் மீது பற்று தூங்குற இடத்துல மீது கூட பற்றிருக்கு அந்த இடத்துல படுத்தா தான் தூக்கம் வரும் வேறு இடத்துல படுத்தால் தூக்கம் வராது பார்த்துருங்களா இந்த யாத்திரையில் எதுக்கு தெரியுமா யாத்திரை போகிறதே இந்த மாதிரி சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது தூங்குறதுக்கு இடம் கிடைக்காது இதெல்லாம் அனுபவித்து அதில் பழகிக்கிறதுக்கான யாத்திரையை இப்போ அப்படியெல்லாம் கிடையாது எந்த டூர்க்காரையும் நல்லா கூட்டு போகிறான் வசதியாக கூட்டு போகிறான்னு பார்த்து அதில் ஜாயின் பண்ணுவோம் நம்ம இந்த இது இருக்குது அமர்நாத் யாத்திரையெல்லாம் போனாங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க சின்ன ரூமில் பத்து பேரை படுக்க வச்சுருவாங்க என்ன இவ்வளோ இப்படி இடைஞ்சலாக பண்ணியிருக்கேன் போனவட்ட இருபது பேர் படுக்க வச்சேன் அப்படின்னு பண்ணான் வாயை பற்றி ஃபிரஷாமல் இருந்துருவாங்க இந்த டூர் கூட்டு போகிறவங்க அங்கே அங்கே மலையில் அப்படித்தான் சூழல் அப்படி எந்த இடத்துலையும் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது அதை நீங்கி பழங்குவது ஒரு பண்பு யானை வந்தால் இது இயல்பாக மாறியிருங்கிறார் இந்த அட்டாச்மெண்ட்டை இருக்காதுங்கிற இந்த பற்று நீங்கிவிடும் பிறகு இந்த ஏற்கனவே சொன்னதில்லை வைராகியத்துக்கு முழுமையான பாதுகாப்பு இந்த உலகப் பொருள்கள் அல்ல பகவான் ஒருவரே என்ற எண்ணத்தில் பகவானை அடையும் முயற்சி செய்தால் இது ஒரு பண்பு ஞானம் வந்தாச்சுன்னா தெளிவாக தெரிஞ்சு போயிடும் இந்த உலகம் எதுவுமே நம்மளை கை கொடுக்கும் இயல்பாக மாறி போயிரும் அது ஒரு பண்பு பிறகு ஆசையை அளித்தவர்கள் அப்படிங்கிறாங்க முதல்ல என்ன ஒன்றும் ஆசையிலேருந்து விடுபட முயற்சி பண்ணுவோம் ஞானம் வந்தால் முழுசாவே அவன் அறிவுலருந்து எல்லாம் போயிடும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வருங்கிறார் பிறவாமைங்கிற ஆசை வேணும் முதல்ல அந்த ஆசை அப்புறம் வந்தாச்சு அந்த ஆசையும் போயிடுமா ஞானிக்கு ஞானம் வர்றது வரைக்கும் தான் மீண்டும் பிறக்கூடாதுன்னு ஆசையாக இருக்குமா அதுக்கு பிறகு அவன் நான் பிறக்கவே இல்லைன்னு தான் இருப்பான் பிறந்த என்ன பிறக்காட்டியண்ண அந்த ஆசை கூட போயிடுமா ஞானிக்கு அதனால் அந்த ஆசை பொதுவாக குறைக்கணும் அத்திரமமான ஆசையிலிருந்து நீங்கணும் தர்மமான ஆசையில் பற்று வரக்கூடாது இதுவே சுபாவமாக மாறிவிடும் பிறகு இருமைகளிலிருந்து விடுதலை அடைந்தவர்கள் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் நன்மை தீமை புகழ்ச்சி இகழ்ச்சி எது வந்தாலும் சமபாவனையுடன் இருக்க இருமை வகை ஈண்டு அறம் பெருமை பிறங்கிற்று உலகுங்கிறார் அந்த இருமையின் வகை ஞானிகளாக இருப்பாங்களாம் நாம் முதல்ல என்ன பண்ணணும் அதில் சமபாவனையோட பழகணும் ஞானம் வந்தால் அதுவே நம்மளுடைய பண்புகளாக மாறிவிடும் தற்பெருமையும் மோகத்தையும் நீக்குதல் பற்று நீங்குதல் பகவானே முழு பாதுகாப்பு என்று எண்ணுதல் ஆசையை அகற்றுதல் இருமைகளிலிருந்து விடுபடுதல் என்ற இந்த சாதனைகளை செய்ய வேண்டும் இதே சாதனை ஞானம் வந்தால் அவர்களுக்கு சுபகமாக மாறிவிடும் இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்கோம்னா சம்சாரம்னா என்ன அந்த சம்சாரத்தை வர்ணனை எதுக்கு பண்ணார் அதை அரச மரத்தோடு ஒப்பிட்டு பண்ணார் அதை ஃபுல்லாக பார்த்தோம் பிறகு அதில் இருந்து வழிகளை பார்த்தோம் இந்த சம்சார மரத்தை எப்படி நம்ம கம்பேர் பண்ணோம்னா முழு மரமும் அகில படைப்பு ஆணிவேர் அப்படிங்கிறது ஈஸ்வரன் அல்லது பிரம்மனும் மாயையும் சேர்ந்த தத்துவம் அல்லது மண் பிரம்மன் வேர் மாயை இன்னொன்று அந்த வேற பாப புண்ணியம்னு சொல்லலாம் எல்லா ஜீவராசிகளுடையும் ஒட்டுமொத்த பாப புண்ணியம் இது ஆணிவேர் இதுலேயே இந்த பிரபஞ்சமே உருவாயிருக்கு கிளைகள் பஞ்சபூதங்கள் இந்த சரீரங்கள் அனைத்தும் இந்த சரீரம் பஞ்சபூதத்தில் வந்தது இந்த உடம்பும் பஞ்சபூதம் இந்த உலகமும் பஞ்சபூதம் இதெல்லாம் கிளைகள் பதினான்கு கிளைகள் பதினான்கு லோகங்கள் ஜீவராசிகள் வாழ்வதற்கு தகுந்த லோகங்கள் சிறிய சிறிய வேர்கள் விருப்பு வெறுப்பு இலைகள் கர்மகாண்டம் வேதத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை பற்றி வர்ணிக்கக்கூடிய வேத பகுதிகள் பறவைகள் ஜீவர்கள் தண்ணீர் முக்குணங்கள் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வைராக்கியம் ஞானம் விவேகம் பக்தி நற்பண்புகள் என்ற சாதனையை செய்து விடுபட வேண்டும் அப்படி விடுபடும் பொழுது இந்த சம்சாரம் என்பது மாயை அது மித்தியா பிரம்மன் ஒன்றே சத்தியம் என்று புரிய புரியும் அதுக்காக என்ன சொல்கிறார் அடுத்து அந்த பிரம்மன்கிற தத்துவம் இருக்க அழியாத தத்துவம் அது என்னங்கிறத அடுத்து விளக்க ஆரம்பிக்கிறார் அடுத்த டாபிக் பிரம்மன் என்றால் என்ன இந்த ஆணி வேருக்கு இருக்கக்கூடிய மண் பிரம்மன் வேர் வந்து மாயைன்னு சொன்னோம் ஈஸ்வரன்ட்டு பிரம்மன் ஒன்று இருக்குது மாயைன்னு ஒன்று ரெண்டு சேர்ந்தா தான் கடவுள் தத்துவம் இந்த மாயை சார்ந்து இருக்கும் தனியாக நிற்காது அது ஆராய்ச்சி பண்ண ஓடி போயிடும் இருக்காது இந்த பிரம்மன் ஒன்றே நிலையா இருக்குது அதுதான் நம்முடைய ஆத்மஸ்வரூபம் புருஷ தத்துவம் கேத்திரஜு பதிமூணாவது பார்த்தது ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆத்மான்னு பார்த்தது பராப்பிரைக்கிறது ஏழாவது அத்தியாயத்தில் பார்த்த தத்துவம் எல்லாம் வந்து இந்த பிரம்ம தத்துவம் அது என்னங்கிறத அடுத்து சொல்கிறாரு ஜீஸ்வரூபமாகவும் விளங்குகின்றார் இந்த ஜகத் சொரூபமாகவும் பிரம்மன் விளங்குகின்றார் இந்த பிரம்ம தத்துவம் வேதத்தினுடைய மைய கருத்தை ஜீவஸ்வரூபமாக விளங்கும் பிரம்மன் அது எப்படின்னு பார்ப்போம் இந்த உடம்பு இருக்கு உடம்புக்குள்ள உணர்வுன்னு ஒன்று இருக்கு இருக்கா இல்லையா அந்த உணர்வு பகவானினுடைய அம்சம் இந்த உடம்பும் பகவானுடைய அம்சந்தான் இது பஞ்சபூதத்தால் ஆனது பஞ்சபூதம் பகவானால் படைக்கப்பட்டது ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கே உணர்வு தத்துவம் அது அதுதான் உண்மையான பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் சைதன்ய தத்துவம் அந்த உணர்வு தத்துவம் பகவானுடைய அம்சமாக இருக்கார் அது என்னுடைய அம்சங்கிறார் இங்கே கீதையிலே பகவான் என்ன சொல்றார் அது என்னுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது கடல் சொல்லுது அலையை பார்த்து இந்த அலை என்னுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி இந்த கை என்னுடைய கடல் அலைய பார்த்து சொல்றது மாதிரி அம்சம் இந்த அம்சத்தில் ரெண்டு இருக்கு பகவானுடைய அம்சத்திலே ரெண்டு இருக்கு இது கொஞ்சம் தத்துவ விஷயம் கவனமாக கேளுங்க கொஞ்சம் உண்மையான அம்சம் போலியான அம்சம் இருக்கு உண்மையான அம்சம் பிரம்மன் போலியான அம்சம் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் அதனுடைய பிரதிபிம்ப சைதன்யம் சொல்வாங்க இப்போ இந்த இடத்துல கண்ணாடி வச்சுருக்கோம் தண்ணி இருக்கு சூரியன் இருக்கு வெளியே உண்மையான சூரியன் ஒன்று இருக்கு தண்ணிக்குள்ளே குடத்துக்குள்ளே ஒரு சூரியன் தெரியுமா தெரியாதா அது ஒரு சூரியன் இருக்கு கண்ணாடி இருக்குது கண்ணாடியில் ஒரு சூரியன் தெரியும் இப்போ ரெண்டு சூரியன் இருக்கு ஒன்று ஒரிஜினல் சூரியன் இன்னொன்று தண்ணில தெ தெரிகிற சூரியன் இந்த தண்ணில தெரிகிற சூரியனுக்கு காரணமாக இருக்கிற அந்த சூரியன் இந்த சூரியன் தெரியுமா இந்த தண்ணியே தெரியுமா இந்த கண்ணாடியே தெரியுமா ஒரிஜினல் சூரியனால் அதனுடைய பிரதிபிம்பமும் தெரியுது அந்த கண்ணாடியும் தெரியுது அந்த ஜலமும் தெரியுது ஜலம் இருக்கக்கூடிய குடமும் தெரியுது ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சூரியன் தெரியுது இப்போ லட்சக்கணக்கான குடை வச்சுருக்கோம் கோடிக்கணக்கான குடை இருக்குது நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு எத்தனை சூரியன் தெரியும் ஆனால் இருக்கிறது கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கும் கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்குள்ளையும் ஒரிஜினல் பிரம்மன் ஒரே பிரம்மனுடைய அந்த உணர்வு பிரதிபிம்பிக்கிறது அதனால் நம்ம உயிருள்ள ஜீவனாக தெரிகிறோமா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு சொரூபம் இருக்கு அது என்னன்னா ஒரிஜினல் பிரம்மன் உணர்வு சொரூபம் அது நம்மளுக்குள்ள கண்ணாடியில வெளிப்படுவது மாதிரி நம்மளுடைய சரீரத்துக்குள்ள மனம்னு ஒன்று இருக்கு அந்த மனசுல பிரதிபலிக்கும் அதுல உருவம் தெரியுமா அதுல அதனால இந்த உணர்வு தெரிகிறது அப்படிங்கிறார் ஆயிரக்கணக்கான குடங்கள் இருந்தாலும் ஒரே சூரியன் கடல் இருக்கு ஒரே கடல் அதுல எத்தனை சூரியன் தெரியும் அதில் ஒரு சூரியன் தான் தெரியும் ஒரு குளம் இருக்கு அதில் எத்தனை சூரியன் தெரியும் ஆனால் பிரிச்சு குடமா வச்சாச்சுன்னா கடல் வந்து ஈஸ்வரன் வச்சுக்கோங்க அதில் ஒரு சூரியன்தான் தெரியும் அவர் தான் கடவுள் அங்கேயும் பிரம்மன்னு அதுவும் பிரதிபிம்பந்தான் அவர் படைக்க ஆரம்பிக்கும் போது பிரதிபிம்பம் செய்த விஷயத்தான் படைக்கிறார் ஒரிஜினல் அப்படியே இருக்கும் குளங்குற தேவர்கள்னு வச்சுக்கலாம் இந்த பானை எல்லாம் ஜீவர்கள்னு வச்சுக்கரலாம் மனிதர் சின்ன சின்ன டம்ளர் வச்சுருந்தா அதில் தெரிகிற சூரியன் மற்ற ஜீவராசியில் வச்சுக்கரலாம் பஞ்சதில் ஒரு இடத்துல சொல்கிறார் இந்த மலை துளிகள் இருக்குது பார்த்தீங்களா மலை துளி நான் பார்க்க முடியாது அது துளியாக வரும்பொழுது கோடிக்கணக்கான துளிகளாக இருக்குமா கோடிக்கணக்கான துளிகளிலையும் அந்த பிரதிபிம்பம் இருக்கும் அதில் ஆகாசத்தினுடைய ரூபம் தெரியும் சொல்லி சொல்லுவாருங்க ஆகாசத்தை பிரம்மனுக்கு உதாரணமாக சொல்லி அதுலேயும் இப்போ நம்ம தண்ணியில் வச்சு ஆகாசம் தெரியுதா தெரியலைங்களா அதே மாதிரி அந்த கோடிக்கணக்கான துளிகளிலேயும் ஆகாசம் தெரியும் பிரதிபிம்பம் தெரியும் சொல்லி அங்கே வர்ணிப்பார் இப்படி இந்த பிரதிபிம்ப சைதன்யம் தான் உணர்வாக உயிராக நம்மளுக்கு வெளிப்படுது ஒரிஜினல் ஒன்று இருக்குது பிரம் பிம்மம் ஒண்ணு இருக்கு இது ரெண்டு சேர்ந்தது பிரம்ம தத்துவம் அதுவும் பிரம்மன் தான் சூரியனுடைய உருவம் தெரியுதா அங்கேயும் சூரிய ஒளிப்படுது உருவம் தெரியுதா மண்ணில தெரியுதா தெரியல அப்ப அங்கே உணர்வு இருக்கணும் பிரம்மன் எல்லா இடத்துலயும் இருந்தா கல்லுலயும் மண்ணிலே உணர்வு இருக்கணுமா இருக்க கூடாதா இருக்கு கல்லுலேயும் உணர்வு இருக்குது மண்ணிலேயும் உணர்வு இருக்குது எல்லா இடத்துலேயும் உணர்வு இருக்குது பிரம்மன் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்கணும் ஆனால் அது வெளிப்படுவதற்கு ஒரு கருவி தேவை இருக்குது கண்ணாடியை வச்சா உருவம் தெரியுது கல்லை வச்சா உருவம் தெரிகிறது இல்லை அது மாதிரி இந்த உடம்பு உடம்பு பஞ்சபூதத்தில் தெரிகிறது இல்லை பலபளப்பான பொருளை பிம்பம் தெரியும் சூரியருடைய பிம்பம் நம்மளுக்குள்ள ஒரு சூட்சமமான பலபளப்பான ஒரு அம்சம் இருக்குது அது மனம் சொல்வோம் மனம் இந்திரியங்கள் அந்த மனம் இந்திரியங்களில் மட்டும்தான் அந்த உணர்வு வெளிப்படும் நம்ம உடலை விட்டு உயிர் போகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆத்மா போயிரு ஆத்மா போகாது ஆத்மா மனம் மனந்தான் உடம்ப விட்டு போகுது அது போயாச்சுன்னு அதுக்கு என்ன ஜடம் பெணம் சொல்கிறோம் அது பிற நினைச்சி நிற்குதா மனசு உயிர் மனசுதான் உயிர் மனசு எங்கே இருக்கோ கண்ணாடி எங்கே கொண்டு போனாலும் அதில் சூரிய பெம்மன் தெரியுமா தெரியாதா குடத்தில் தண்ணி அந்த உலகத்தில் சூரிய இருக்கடத்துல எங்கே கொண்டு போனாலும் தெரியுமா தெரியாதா அது மாதிரி மனசு எங்கே ட்ராவல் பண்ணாலும் அதில் பிரம்மனுடைய சைதன்யம் இருக்கும் சொர்க்கலோகம் போது அங்கே பிரம்மன் இருக்கா இல்லையா அங்கே போய் சொர்க்கத்தில் போய் தேவர்களாக மாறிடுறோம் அங்கேயிருந்து மனசு தான் ட்ராவல் நர உலகத்துக்கு போகிறோம் அங்கேயும் அங்கே பிரம்மன் இருக்குது அந்த உணர்வு சொருப்பம் இருக்குது அந்த மனம் எங்கேயே மனசையும் உணர்வையும் பிரிக்கவே முடியாது தூங்கும் போது கிடப்போம் மனசு வேலை செய்யலை மனசு வேலை செஞ்சுன்னா உணர்வோட இருப்போம் அன்கான்ஷியஸாக படுத்துருக்கோம் அப்பயும் மனசு வேலை செய்யலை இந்த உணர்வு தான் அந்த உணர்வினுடைய பிரதிபிம்பம் தான் மனசில் வரும்போது உயிர்னு சொல்கிறோம் அதுவும் பிரம்மன் ஒரிஜினல் பிரம்மன்னு ஒன்று இருக்குது ரெண்டுமே பிரம்மன் தான்ங்கிறார் எல்லாம் ஒரே பிரம்மன் தான் இப்படி மனசு பல ஆனால் பிரம்மன் ஒன்று தான் ராமகிருஷ்ணன் இடத்துல சொல்வார் கோடி தலையானைகள் இருக்குது கோடிக்கணக்கான தலையானைகள் இருக்குது பல வர்ணங்கள் இருக்குது ஒரே அதில் ஒன்று அழுக்காக இருக்குது ஒன்று அழுக்கில்லாமல் இருக்குது ஒன்று பளபளப்பாக இருக்குது ஒன்று கரட முரடாக போட்டு வச்சுருக்கு எதுனா டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே இருக்குது என்னது ஒரே பஞ்சு தான் அது மாதிரி எத்தனையோ மனங்கள் எத்தனையோ உடல்கள் அங்கே பிரதிபலிக்கிறது ஒரே ஒரு சைதன்யம் பிரம்ம சைதன்யம் அப்படிங்கிறார் அதாவது மின்சாரம் ஒரே மின்சாரம் இதை கூட உதாரணம் சொல்லலாம் ஒரே மின்சாரம் தான் என்ன பண்ணது வெளியே தெரியுதா தெரியறது இல்லை அஞ்சு வார்ஸ் வந்து அதுக்கு தகுந்த வெளிச்சான் பத்து வார்ட்ஸ் பல்ப்லேருந்து அதுக்கு தகுந்த விழித்தான் நூறு வார்ட்ஸ் பல்ப் அதை விட வெளிச்சான் ஆயிரம் வார்ட்ஸ் பல்ப்லாம் அதை விட வெளிச்சான் அதில் வெளிப்பு அந்த மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள் ஒரு அறிவு ஜீவன்ட்ட கொஞ்சமாக ஏறறிவு ஜீவன்ட்ட இப்படி அந்த இந்திரியங்கள் மனசில் அவங்களுடைய மனசை பொறுத்து அதனுடைய பிரகாசம் வெளிப்படுகின்றது அப்படிங்கிறார் மனதையும் உணர்வையும் என்றைக்கும் பிரிக்க முடியாது அது ரெண்டு சேர்ந்துதான் இருக்கும் அதனால தான் நம்ம எங்கே போனாலும் எந்த லோகம் போனாலும் அந்த உணர்வோடதான் நம்ம போய்கிட்டே இருக்கும் மனங்கள் வேறு பிரம்மன் ஆத்மா ஒன்று தான் மரணம்ங்கிறதே என்னன்னா உடம்பை விட்டு மனசு போகிறதே மரணம்ங்கிறது உடம்பை விட்டு மனசு போயாச்சுன்னா அது டெட்பாடி ஏன்னா அங்கே பிரதிபிம்ப செய்தன்யம் இல்லை ஒரிஜினல் செய்தன்யம் எல்லா இடத்துலையும் இருக்கும் அதை பிரதிபலிக்கிறதுக்கு மனசு ட்ராவல் பண்ணிடும் அதுதான் ஜீவர்களாக காட்சி கொடிக்கின்றது அதனால தான் சொல்வாங்க பிரம்ம தத்துவம் எங்கே வெளிப்படும்னா மனசில் தான் வெளிப்படும்பாங்க அந்த மனசு எங்கே இருக்குன்னா நம்ம சாஸ்திரப்படி காற்றில்தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மனசார சொல்றேன் நமக்கு எங்கே கையோ வைப்பான் நெஞ்சிலேருந்தே கை நான் மனசார சொல்றேன்னு கை இங்கே தான் வைப்பான் அந்த மனம் செயல்படக்கூடிய இடம் காற்று அதனால த மாணிக்கவாசரோடு படித்தார் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கிறார் கண் இமைக்கிற நேரம் கூட பிரம்மனை விட்டு நம்ம பிரிய முடியாது மனசு பிரியாது நெஞ்சு நெஞ்சு பிரியாது இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கா தான் தாழ்வாள்க ஒரு செகண்டு கூட நம்ம பிரம்மனை விட்டு போனதில்லை அது எங்கே இதயத்தில் இருக்குது நெஞ்சில்ங்கிறார் அங்கே தான் இருக்கு அந்த மனம் டிராவல் பண்ணால் அந்த உடம்பு அதே உயிர் பிரிகிறதுன்னு சொல்கிறது இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒரு உதாரணம் சொல்கிறார் மலர் வாசனை காற்று இங்கே சுலோகத்தில் வருது மலருங்கிறது இந்த ஸ்தூல சரீரம் மலருங்கிற ஸ்தூல இந்த மனசு சூக்ஷம சரீரம் அந்த சைதன்யத்தினுடைய பிம்பம் சிதாபாஷன் அந்த காற்று என்ன பண்ணுது அந்த பிம்பம் சைதன்யம் என்ன பண்ணுது மனசை எடுத்து ட்ராவல் பண்ணி அடுத்த உடம்புக்கு கொண்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இங்கே சொல்கிறார் இந்த மனமும் சிதாபாஷன் அதாவது பிரதிபிம்ப சைதன்யம் பிரம்மனுடைய பிரதிபிம்பம் சேர்ந்துதேன் உயிரா இருக்குது இந்த உலகத்தை அனுபவிக்குது அதுதான் பாவபுண்ணியத்தை செய்யுது பாவபுண்ணியத்தை கழிக்குது எல்லா உடம்புகளுக்கும் மாறி மாறி போய்கிட்டே இருக்கு இந்த உடம்புல செய்ததா திருப்பி அடுத்த உடம்புல போய் செய்யுதுங்கிறார் இதை யாரு உணர்றாங்கன்னு சொன்னா ஞானிகள் மட்டும் இந்த உணர்வுதான் கடவுள் அப்படிங்கிறத புரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிடறான் அஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறது இல்லைங்கிறார் இந்த பிரதிபிம்ப சைதன்யம் எல்லாத்துக்கும் தெரியுது ஆனால் இதுதான் பிரம்மனுங்கிறது நம்ம புரியறதில்லை ஞானி வந்து அதை பார்த்து அதிலிருந்து கண்டுபிடிச்சு அந்த சைதன்யத்தை உணர்ந்து கொள்கின்றார் அப்படிங்கிறார் அஞ்ஞானிகள் உணர்வதில்லை இந்த ஜீவனுக்கு இந்த மனசு உள்ள இருக்க பத்திங்களா ஜீவன் பிரதிபிம்ப சைதன்யத்தோடு கூடிய ஜீவனுக்கு நான்கு லட்சணம் சொல்லப்படுது இந்த உடல்ல கொஞ்ச நாளத்தே இருப்பானாம் மனசுக்கு இந்த மனசுங்கிறது பிரம்மத்தோட சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தோடு சேர்ந்தது அது எவ்வளோ நாள் இங்கே இருக்கும்னா கொஞ்ச நாள் தான் நூறு வருஷம் வேணால் சொல்லலாம் நூற்றி வருஷம் அதுக்கப்புறம் இருக்குமா கட்டாயந்த உடம்பு விட்டு போயே ஆகும் கொஞ்ச நாள் இருப்பாரு கட்டாயம் போயிடும் இந்த உடலில் இன்பதுன்பத்தை அனுபவித்து விவகாரம் செய்கிறது அவன்தான் பலவிதமான குணங்களுடன் கூடியவனு அவன்தான் இந்த மனமும் இந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்ப சைதன்யம் சேர்ந்துதான் உணர்வு அதுக்கு ஒரு உடம்பு கூட நிரந்தரமான உடம்பே கிடையாது அதனால வள்ளுவர் ஒரு இடத்துல படிக்கிறார் புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிருக்குங்கிறார் நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு ஒரு வீடு கட்டியா சொந்த வீடு வேணும்னு கேட்குறோம் நான் இந்த வீட்டில் நூறு வருஷம் இருந்துட்டேன் ஐம்பது வருஷம் இருந்துட்டேன் அறுபது வருஷம் இருந்துட்டேன்னு சொல்லி ஒரு பெர்மனெண்டாக வீடை வச்சு நம்ம போன நம்ம பிள்ளைகள்லாம் அந்த வீட்டில் இருக்கோம் இந்த உயிருக்கு இது வரைக்கும் பெர்மனெண்ட் வீடே இல்லைங்கிறார் வள்ளுவர் பெர்மனண்ட் வீடு ஒன்று கூட கிடையாது ஒரு நாளைக்கு புழு வீடாக இருந்திருக்கு ஒரு நாளைக்கு கிளி வீடாக இருந்திருக்கு ஒரு நாளைக்கு பாம்பு வீடாக இருந்திருக்கும் ஒரு நாளைக்கு தேவர் வீடாக இருந்திருக்கும் புல்லாகி பூடாகி புழுவாகி பல்வமாகிங்கிறார் அத்தனை வீடு போயாச்சு இந்த உடம்பு அது எது இந்த உயிரும் உயிர்ங்கிறத மனமும் பிரம்மனுடைய பிரதிபிம்ப சைதன்யமும் சேர்ந்தது அது இந்த உயிருங்கிறது அது இருக்கக்கூடியது ஒரிஜினல் பிரம்மன்னு ஒன்று இருக்குது பிரதிபிம்ப செய்தன் இந்த ஜீவனாக காட்சி தெரியுது அப்படிங்கிறாரு இந்த உணர்வு போயிட்டால் தான் இந்த உடம்பு ஏதாவது நிற்குதான் அழியிடுது உணர்வு போயிடுச்சுன்னா பிணமாயிருக்கும் மரணம்ங்கிறதே அதுதான் அதனால் உணர்வு தான் முக்கியம் இதை ஆராய்ச்சி பண்ணித்தான் தத்துவத்தை புரிய ஆரம்பிக்கிறாங்க இந்த மரண தத்துவம் இருக்குது பார்த்திங்களா நசிகேதன் வந்து கடோபனிஷத்தில் ஒரு மந்திருக்கு யமதர்மராஜா ஒரு ராஜா பையன் ஒரு சின்ன பையன் அவன் என்ன பண்ணுறான் அவங்க அப்பா யாகம் பண்ணுறாரு அவர் வந்து யாகத்தில் எல்லாத்தையும் தானம் பண்ணணும் சொர்க்குலோகம் போகிறதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா எதுவும் தேவையில்லாத தானம் பண்ணுவார் கிளட்டு மாடு பால் கறக்காத மாடு தேவையில்லாத தானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் இவன் போய் சொல்லுவான் இந்த யாகத்தில் எல்லாத்தையும் தானம் பண்ணணுமே நானும் உங்கள் பொருள் தானே என்னை யார் கொடுக்க போகிறேன்னு கேட்பான் அவர் கோபம் வந்து இவர் புரிய வைக்கிறதா கேட்குறான் புரிய வைக்கிறத கேட்டோன்னு அவர் என்ன ஒன்றுவார் கோவத்தில் அவனு எமனுக்கு தாண்டா கொடுக்க போறேன்னு அந்த இடத்துல சொல்லிடுவார் அந்த இடத்துல சொல்லியாச்சுன்னா போயிடணும் உடனே இவன் இறந்து போனால் எமலோகம் போயிடணும் அங்கே போனால் யமதர்மராஜா அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்கிறாங்க மூணு நாள் வெளியே போயிருக்காருன்னு சொன்ன உடனே வெளியே வாசலில் காத்திருக்கான் பிறகு வந்த உடனே யாரோ ஒருத்தர் உங்களை தேடி என்ன இது நாளில் பிடிச்சி இழுத்துட்டு வருவேன் யார் என்னையை தேடி அவனாக வந்திருக்கான் ஆச்சரியமாக இருக்கேன்னு கூப்பிட்டு நீ மூணு நாள் காத்திருந்த பரவாயில்ல உனக்கு ஒரு மூணு வரம் கெளுங்கிறார் அப்போ சொல்கிறான் முதல் வரன் சொல்கிறான் நான் திரும்பி போனால் யாரும் பயப்படாமல் என்னை ஏற்றுக்கிறேன்னுங்கிறான் என்ன பேய வந்துடுச்சுன்னு சொல்லிடுவாங்கல்ல பிறகு எங்கள் அப்பா சொற்கொள்ளும் போகணுன்னு ஆசைப்பட்டார் அதுக்கு வேண்டிய பலனை கொடுத்துருங்கிறான் மூணாவது கேட்குறான் செத்த பிறகு இருக்காங்கிறாங்க இல்லைங்கிறாங்க உண்மையிலே இருக்கானா இல்லையா இப்போ செத்து தான் வந்திருக்கான் இந்த ஆத்மாவுக்கு அழிவு இருக்கா இல்லையா இது என்ன பண்ணுது இதனுடைய உண்மையான தன்மை என்னன்னு கேட்குறான் இதை மட்டும் கேட்காத வேறு எதை வேணாலும் கேளுங்கிறார் அவர் இதை மட்டும் கேட்காத வேறு எதை வேணாலும் கேளுங்க இல்லை இதுதான் வேணுங்கிறார் அவர் சொல்கிறார் உனக்கு பல நடுவே ஆயுள் தர்றேன் ஒரு கோடிக்கணக்கான வருஷம் ஆயுள் தரேன் கோடிக்கணக்கான வருஷம் கழித்து செத்துத்தானே ஆகணும் அதுக்கு பிறகு என்ன ஆகுன்னு சொல்லுங்கள் இந்த உலகத்தவே ஆள பதவி தர்றேன் சரி மரண வருமா வர்றேன் இந்திரனுக்கு மரணம் இருக்கா இல்லையா இருக்குது வேற எது கதை கொடுக்குறீங்க அவன் இறந்த பிறகு என்ன ஆகனு சொல்லுங்கிறார் இதுதான் இப்படி கேட்ட அதுக்கு பிறந்தேன் சொல்வார் ஆத்ம தத்துவத்தை உபதேசிப்பார் இது அழியாதது எங்கும் இருப்பது அப்படின்னு சொல்லி இந்த உடலில் உயிரினுடைய தன்மையை ஆராய்ந்து அந்த பிரம்ம தத்துவத்தை அறிகிறார்கள் இந்த ஞானிகள் அப்படிங்கிறார் இதற்கு இன்னொரு முக்கியமான தேவை மன தூய்மைங்கிறார் மன தூய்மை உள்ள ஞானிகள் இதை உணர்கிறார்கள் அப்படிங்கிறார் மனசு சுத்தம் இல்லைன்னா இதை அறிய முடியாது மன சுத்தம்னா என்ன பொதுவாக விருப்பு வெறுப்பு குறைஞ்ச மனசில்லை விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது சுத்தமான மனசு அது ஞானம் வந்தாட்ட முழுசாக கிடைக்கும் ஓரளவுக்கு அவர் பொறாமை இல்லாமல் புறம் இதெல்லாம் குறைச்சி வந்தாலே சுத்தி ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸுக்கு போகிறீங்க ஒரு இன்ட்ரிவியூ வைக்கிறாங்க ஐபிஎஸ்சிக்கு போகிறீங்க என்ட்ரிவியூ வைக்கிறாங்க குவாலிஃபிஷன் எல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு எவ்வளோ மன தூய்மை இருக்குதுன்னு கேட்பாங்களா ஏதாவது கொஸ்டின் இருக்கா ஏதாவது ஒரு காலம் இருக்கா இவ்வளோ மனத்தூய்மை வேணும் அப்படின்னு இருக்கா இல்லை உங்கள் பெர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படிலாம் வாழ்கிறீங்க அதெல்லாம் கொஸ்டின் இருக்கா ஒரு கிரிக்கெட் பிளேயராக கூட போகிறீங்க உடல் ஆரோக்கியம் விளையாட்டு எப்படின்னு தான் கேட்பான் செஸ் கூட போனீங்கன்னா எப்படி புத்தி வேலை செய்யுது மனத்தையுமே இருக்கான்னு கேட்பாங்களா நீங்கள் என்ன பரிச்சை என்ன எழுத போய் உலகத்தில் எதை அடையணும்னாலும் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்காது இங்கே வந்தால் முக்கியமான கொஸ்டின் இது ஞானத்துக்கு வந்தால் அது எவ்வளவு குறையுதோ முழுஸ் தூய்மைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மைங்கிறது ஞானத்தால்வே முடியும் ஓரளவுக்கு குறைச்சி மனசில் அசுத்தம் இல்லாமல் போனோம்னா இது விளங்கும் அப்படிங்கிறார் உடலில் அழுக்குப்பட்டாலோ சட்டையில் அழுக்குப்பட்டாலோ தெரியும் அதனால் சுத்தம் பண்ணிடலாம் சுத்தம் பண்ணிடுவோமா இல்லைங்களா பண்ணிடுவோம் மனசில் அழுக்கிறது தான் தெரியுமா தெரியறதில்லை தெரியாதனால சுத்தம் பண்ணுற எண்ணமும் இல்லை ஒருவேளை தெரிஞ்சாலும் சுத்தம் பண்ணுறதுக்கு முடிகிறது இல்லை கஷ்டமாகவும் இருக்குது இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுது நிறைய பேருக்கு தெரியாது அந்த பொறாமை வந்து ஒரு மோசமான கோணம் நம்மளுக்கு இருக்கு இதை நீக்கணுங்கிற எண்ணம் வர்றதே இல்லை வந்தாலும் நீக்க முடிகிறதில்ல முடியுது அமௌக்கு முடிகிறது இல்லை வந்துடும் பிறவியிலே பிறந்து ஊறி போயிருக்கு அப்போ இதெல்லாம் எப்படின்னா முதல்ல இருக்கவே தெரியணும் வேற நீக்க முயற்சி பண்ணி நீக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னால் இந்த தத்துவம் விளங்கும் அப்படிங்கிறார் இந்த மன தூய்மையும் சாஸ்திர விசாரமும் தான் இந்த பிரம்ம தத்துவத்தை அறிவதற்கு வழி சந்திரகிரகணம் பூர்ண சந்திரகிரகணம் இருக்குது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சந்திரம் பிரகாசமாக இருக்கும் திடீர்னு ஒன்று மறைச்சிரும் உண்மையிலே பிரகாசம் போயிருச்சா போல பூமியினுடைய நிழல் வந்து அதை மறைக்குது கொஞ்சம் நேரத்தில் போன அந்த அழுக்கு நிழல் போன விட நன்னாகுது பிரகாசமாக தெரியுது எப்பொழுதும் பிரகாசமாக இருக்குது நம்முடைய பிரம்ம சைதன்யம் மன அழுக்கு அதை மறைத்து வைத்துள்ளது அதை நீக்கியவுடன் அது பிரகாஷமாக தெரியும் பௌர்ணமி என்னைக்கே பார்க்கலாம் இங்கிட்டு இப்போ சூரியன் அஸ்தமனமாகும் இங்கிட்டு உதயமாகும் ரெண்டு ஒரே டயத்தில் இருங்கிட்டு சூரியனையும் பார்க்கலாம் இங்கிட்டு சந்திரனையும் பார்க்கலாம் ஆனால் சந்திரன் பிரகாசமாக தெரியாது அந்த சூரிய வெளிச்சத்தில் சூரியன் போன உடனே பிரகாசமாக தெரியும் அது மாதிரி மணவளுக்கு போன உடனே அந்த ஆத்ம தத்துவம் பிரகாசமாக விளங்கும் அப்படிங்கிறார் பிறகு இந்த ஆத்மா இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது சுயம் பிரகாஷம் அது தானாக ஒளிர்வது இங்கேதான் தத்துவமெல்லாம் இருக்கு அழியாதது என்றும் இருப்பது சூரியன் சந்திரன் பூமி எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத்து உண்டு இந்த பிரம்மனுக்கு ஆத்மாவுக்கு டேட் ஆஃப் பர்தும் கிடையாது எப்பொழுதும் இருப்பது தானாக விளங்குவது இந்த அறையில் வந்து ஒரு தீமை ஏற்றி வச்சுருக்கேன் நைட்டில் எல்லாம் தெரிகிறது தீபத்தினால தான் தீபம் தெரிகிறதுக்கு எதாவது வேணுமா இன்னொரு தீபம் வேணுமா சூரியனால் எல்லாம் தெரியுது சூரியனை பார்க்குறதுக்கு நூறு சூரியன் வேணுமா தேவையில்லை அது தானாக விளங்குது இது இந்த தத்துவம் நல்ல அட்டன்ஷனாக கேளுங்க என்னன்னா நீங்கள் நல்ல ஒரு இருட்டு அறையில் உட்காந்துருக்குறீங்க கண்ணை காதெல்லாம் மூடியாச்சு காதை கூட நல்லா இறுக்கி மூடிட்டிங்க எல்லாம் நல்லா ஒரு வெளிச்சம் கிடையாது அங்கே லைட்டு போடுறீங்க லைட்டு போட்டால் ஒரு பொருளுமே தெரியலை ஒன்றுமே தெரியலை இருட்டாக இருக்கும்போது லைட்டு போட்டால் இங்கே சேர் இருக்கு இங்கே டேபிள் இருக்குது அங்கே டிவி இருக்குது இங்கே ஷெவர் இருக்குது எல்லாம் தெரியுது தெரியுதுங்களா லைட் ஆஃப் பண்ண உடனே ஒன்றுமே தெரியலை நீங்கள் இருக்கேன் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுக்கு லைட் வேணுமா உங்கள் கண்ணு வேணுமா உங்கள் காது வேணுமா உங்கள் மூக்கள் நுகர்ந்து பார்த்து நீங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சுக்க அடுத்தால் தெரிஞ்சுக்கிறது தொட்டு கூட பார்க்கணும் நீங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் கண்ணு தேவையில்லை உங்கள் காது தேவையில்லை உங்கள் மூக்கு தேவையில்லை உங்கள் கை தேவையில்லை நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு இமைப்பொழுதும் நீங்காமல் இருந்து கொண்டே அதுக்கு அது சுயமாக விளங்குது அதுக்கு ஒரு லைட்டு வளிச்சம் தேவையில்லை என்னுடைய இந்திரியங்களும் தேவையில்லை அதுதான் ஆத்ம அதுதான் பிரம்மன் அது நம்முள் என்றும் இருந்து இதுதான் எங்கள் மைய கருத்தே அதுவாக விளங்கி கொண்டே இருக்கின்றது இப்போ இது யாருக்கு புரிகிறதில்ல இப்போ நாங்கள் என்ன கேட்குறீங்க என்னென்ன இருக்குன்னு கேட்குறேன் என்ன சொல்லுவீங்க டேபிள் இருக்குது புஸ்தகம் இருக்குது அவர் இருக்கார் இவர் இருக்கார் தூண்டிருக்கு இந்த லைட் இருக்குது இந்த ஸ்பீக்கர் இருக்குலாம் சொல்கிறீங்க வெளிச்சம் இருக்குன்னு யாராவது சொல்லுவீங்களா எல்லாத்தையும் சொல்லுவோம் வெளிச்சருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா இங்கே என்ன இருக்குன்னு வெளியே ஒருத்தர் வந்து கூப்பிட்டு கேட்குறீங்க எல்லாத்தையும் சொல்லிடுவார் முக்கியமான சொல்ல மறந்துடுவார் எதை வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் இத்தனையும் தெரியுது ஆனால் அதை விட்டு போட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம் நான் என்ற உணர்வு இருப்பதுனாலதான் எல்லாம் தெரியுது இப்போ நான் அந்த கையை காமிக்கிறேன் கையில் என்ன இருக்குது விரல் இருக்குது நகம் இருக்குது ரேகை இருக்குது மணிக்கட்டு இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் தெரியுமா உணர்வு இருக்குன்னு சொல்கிறேன்னா உணர்வு இந்த கை இருக்குமா எல்லாம் சொல்லுவோம் உணர்வை விட்டுருவோம் அதுதான் ஆத்ம சைதன்யம் அதுதான் பிரம்மன் அது தானாக என்றும் விளங்கி கொண்டிருக்கிறது இதுதான் வேதாந்தத்தினுடைய மைய கருத்து சாரமே இந்த புருஷோத்தம யோகத்தில் முக்கியமான கருத்தே அதுதான் அது சுயமாக விளங்கி கொண்டிருப்பது என்றும் அழியாது உடல் போகும் மனசு போகும் எல்லாம் போகும் அது அழியாது என்றும் இருப்பது இது உடல் ரீதியாக பிறகு இந்த ஜெகத்தாகவும் அந்த பிரம்மதத்துவம் விளங்குகின்றது இங்கே என்ன சொல்கிறார் சூரிய ஒளியும் நானே சந்திர ஒளியும் நானே அக்னியும் நானேங்கிறார் மூணு ஒலியை சொல்கிறார் எல்லாம் வருதேன் ஏன்னு சொல்கிறார்னா சூரிய ஒளி இல்லாட்டி இந்த இந்த உலக இயக்கமே இல்லை அதுதான் சந்திரன்லையும் ஒளியாக இருக்குது சூரிய ஒளியினால் எல்லாம் நடக்குது சந்திர ஒளி தான் தாவரங்களுக்கு பயன்படுதான் இந்த விளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா பயிர் நம்ம நினைக்கிறோம் சூரிய ஒளியினால் மட்டும்தான் பயிரெல்லாம் விளையுதுன்னு நினைக்கிறோம் சந்திர ஒளி அதுக்கு பயன்படுதான் சொல்கிறாங்க பிறகு அக்னி அக்னி இல்லாட்டி சாமி சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது இந்த மூணு ஒளியை சொல்லி அது நானாக இருக்கிறேங்கிறார் இந்த அகில அண்டசராசரத்தின் இயக்கம் நானுங்கிறதுக்காக அந்த மூனை சொல்கிறார் வெளியே இருக்கிற அக்னி சமைக்க பயன்படுது இன்னொரு அக்னி இந்த இடத்துல சொல்கிறார் வயிற்றுக்குள்ளே ஒரு அக்னி இருக்கான் ஜடா பேர் வைஸ்வானரன் என்ற ஜடா அது என்ன பண்ணுது உள்ள சாப்பாட்டை இருக்குது இந்த சா உணவுக்கு மட்டும் ரெண்டு சமையல் நடக்குது ஒன்று வெளிய பானையில் வச்சு அக்னியை அப்படி சமைக்கிறோம் இன்னொன்று வயிற்றுக்குள்ளே ஒரு சமையல் நடக்குது அதனால வயிறு எரியுதுமோ பார்த்தீங்களா பசிக்கும்போது என்ன சொல்லுவான் வயிறு புறமையினாலே வயிறு எரியும் பொறாம வந்தாலும் வயிறு எரியும் வயிறு எரியுதுன்னு சொல்கிறான் இந்த வயிற்றுக்குள்ளே ஜடாக்கிளின்னு ஒரு அக்னி இருக்கான் அது வந்து என்ன சொன்ன நான்கு இந்த சுலோகத்தில் வருது நான்கு விதமான உணவை நான் செரிக்கிறேன்னு அதனால தான் சாப்பிடும்போது ஒரு கண்டிஷன்லாம் சொல்லுவாங்க இப்போ காலையில் சாப்பிட்டோம் ஒரு பதினோரு மணிக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவோம் ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் பிறகு சாப்பிட்றோம் பரவாயில்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பானை வெந்துக்கிட்டு இருக்குது அரிசி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு லிட்டர் அரிசி போட்டிருக்கீங்க மூணு பேருக்கு நாலு பேருக்கு இன்னும் ஒரு நாலு பேர் வந்துடுறாங்க பாதி வந்தால் இன்னொரு அரை லிட்டரு பாதியில் போடுவீங்களா என்னங்க ஒழுங்காக வேகாது அதனால் இது ஒரு அக்னியாக இது ஒரு அடுப்பான் அந்த சாப்பிட்ட ஜீரணமான பிறகு இன்னொன்று உள்ளே ஓடக்கூடாமல் போனால் ரெண்டும் சரிக்காதான் ஒன்று அதிகமாக வந்துடும் இன்னொன்று வேகாமல் கிடைக்கும் அதனால் இந்த அக்னி வக்னிங்கிற வயிறும் நானேங்கிறார் அதனால தான் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தை நாம் சொல்கிறோம் நான்கு வகையான உணவை செரிக்கிறேங்கிறார் நான்கு வகையான உணவுன்னா இட்லி பூரி தோசையா நாலு வகையாக பிரிக்கிறாங்க எப்படின்னா சாப்பிட்றத ஒன்று மென்று சாப்பிடுவோம்மா எல்லாத்தையும் மென்று தான் சாப்பிட்றோம் பொதுவாக பிறகு சிலெல்லாம் முழுங்கிடுவோம் மெல்ல மாட்டான் மாத்திரை மருந்தெல்லாம் என்ன பண்ணுறான் கடக்குன்னு முழுஞ்சிடுவான் முழுங்கி சாப்பிடுவோம் சிலதை உறிஞ்சி சாப்பிடுவோம் பானங்கள்லாம் உறிஞ்சித்தான் சாப்பிடுவோம் சிலதை நக்கித்தான் சாப்பிடணும் தேனெல்லாம் அப்படியே பிடிக்க முடியாது குடிச்சவனா விற்கிரும்பாங்க சிலதை நக்கித்தான் சாப்பிடுவேன் நாலு வகையிலே நம்ம உணவை உட்கொள்கிறோமா இப்படி நான்கு வகையில் உட்கொள்கின்ற உணவை நான் அக்னி ரூபத்தில் இருந்து ஜீரணம் செய்கிறேங்கிறார் பகவான் அதுவும் நானே அப்படிங்கிறார் இங்கே இந்த பிரபஞ்சமாகவும் நான் இருக்கேன்கிறதுக்காக சூரியன் சந்திரன் அக்னியை சொல்லி இதுவாகவும் நானே இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அதனால தான் இந்த சுலோகத்தை இந்த அத்தியாயத்தை ஆசிரமங்களில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க பிறகு இன்னொரு கருத்து இருக்குது என்னென்னங்கன்னா எல்லாம் இறைவனேன்னு சொல்கிறதுல இந்த உஷ்ணத்தை சொல்கிறாரு பிறகு இந்த சாப்பாட்டை சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னா உணவு இருக்குது பார்த்திங்களா தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்கிறான் காரணம் என்னென்னா இந்த உள்ள அக்னி ரூபத்திலிருந்து அந்த ஜீரணம் பண்ணுறது பகவான் தானம் நீங்கள் யாராவது பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டால் அது கடவுளுக்கு கொடுக்குறதா நீங்கள் யாருக்காவது உணவு கொடுத்தா அதனால தானத்தில் சிறந்தது அன்னதானம்ங்கிற அது வந்து பகவானுக்கு கொடுக்குறதான் அதனால் எல்லாரும் தானம் பண்ணுறாங்க தானம் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா பெரிய தானமாக பண்ணுறதுக்கு காரணம் உணவை தானம் பண்ணுறதுக்கு காரணம் அந்த உட வயிற்றுக்குள்ள அந்த ஜடாக்கணி ரூபத்தில் நானே இருந்து உணவை ஜீரணம் பண்ணுகிறேன் நீங்கள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தா அது கடவுள் நேரடியாக கொடுக்கறது மாதிரிங்கிறார் அப்படி நான் ஜீரணம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் பிறகு இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா நினைவும் மறதியும் நானேங்கிறார் ஞாபக சக்தி மறக்கிற சக்தி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மறந்து போதும் மறந்து போதும்பாங்க உங்களுக்கு மறக்கிற சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம் ஒரு பெரிய துக்கம் வந்தால் சாகு வரைக்கும் இருக்கும் மறக்க முடியுமா இன்னைக்கு ஒரு துக்கம் இருக்குது நாளைக்கு இருக்கா அதுக்கு அடுத்த நாள் குறைஞ்சிட்டே போயிடும் ஏன்னா மறந்துடுவோம் இந்த மறக்கிற சக்தி பகவானுடைய கொடுத்தது நினைவும் அவர் கொடுத்தது எதை மறக்கணுமோ அதை மறக்கணும் எதை நினைக்கணுமோ அதை நினைக்க ரொம்ப இருந்துச்சுன்னா நினைக்க வேண்டிய நினப்போம் மறப்போம் பாவம் ரொம்ப இருந்தால் மறக்கக்கூடாத மறந்துடுவான் நினைக்கக்கூடியதான் மறக்கக்கூடாது நினச்சிக்கிட்டு இருப்பான் நினச்சி நினைக்க மறந்துடுவோம் அப்படிங்கிறார் அதனால் இது ரெண்டுமே நானே அப்படிங்கிறார் பொதுவாக எல்லாமே பகவான் தான் அதேங்க கருத்து எல்லாம் பிரம்மனுடைய சுரூபம்தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும் இந்த உடலாக இருக்கட்டும் இந்த உயிராக இருக்கட்டும் எல்லாம் கடவுள் தான் அப்படிங்கிறார் மீனாட்சி மங்கள் போகிறோம் அங்கே பெரிய வாசல் இருக்குது பார்த்துருங்கள் வாசல் நிறையா இருக்குது அது எதில் செஞ்சுருக்கு அந்த வாசல் நிலையெல்லாம் கல் பெரிய கல் அப்படியே அற்புதமான வேலைப்பாடுகள் அங்கே உள்ளே போன தூண்கள்லாம் இருக்கும் அது என்ன அது அதுவும் கல் அதில் அதை செஞ்ச மன்னர்களுடைய சிலையெல்லாம் இருக்கும் அப்படியே கும்பிட்டது மாதிரி இருக்கும் அதுவும் யார் அதுவும் கல் தான் தப்ப குலம் இருக்குது உள்ள பொற்றாம இருக்கலாம் அது என்ன கல் தான் மேலே கூற கல் உள்ள போகிறங்க அந்த முக்குர்ணி விநாயகர் பெருசாக இருப்பார் அது கல் நந்தி கல் நடக்கிற பாதை கல் நேராக மீனாட்சி அமன்ட்ட போய்ட்டு இங்கே உள்ள அங்கே வந்த உள்ள சவர்கள் அதில் எல்லாம் பார்த்துட்டு வெளியே யானைகள்லாம் இருக்கும் அந்த சூ பெ பெரிய பெரிய யானை நாலு யானை இருக்குது அந்த மூலஸ்தானத்தில் சொக்கனார் கோயிலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவும் கல் சரி மீனாட்சி யார் மனசு வரல சொக்குநாதர் யார் கல்லுன்னு சொல்ல மனசு வராது ஏன்னா அங்கே அதனுடைய சைதன்யம் பிரகாசமாக வெளிப்பட்டுக்கிட்டு எல்லாம் கல்லாக இருந்தாலும் அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே அங்கே ஒரு சக்தி அங்கே ஒரு சைதன்யம் அங்கே ஒரு பிரகாஷம் தனியாக வருது அதனால் அதை கல்லுன்னு சொல்லுவோமா எல்லாம் பிரம்மன் தான் இருதயமும் பிரம்மன் தான் இருதயத்திற்குள்ளே வெளிப்படக்கூடிய ஜீவனும் பிரம்மன் தான் இந்த இமை இந்த இந்த இதுக்குள்ளே வெளிப்படுற ஜீவன் பிரம்மன் அது வந்து இந்த கர்ப்ப கிரகம் இதய மாதிரி அதுக்குள்ளே மீனாட்சி மாதிரி உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அப்படிங்கிறார் ஆக என்ன சொல்கிறார் பிரம்மன்னா என்னென்ன எல்லாம் பிரம்மன் தன் ஆனால் உயிராக அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது உணர்வாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் அதை அதை புரிஞ்சு அதற்கு மூலமான பிரம்ம தத்துவத்தை உணர வேண்டும் பானையில் தெரியக்கூடிய சூரியனை பார்த்து உண்மையான சூரியனை அறிய வேண்டும் கண்ணாடியில் தெரியும் சூரியனை பார்த்து உண்மையான சூரியனை அறிய வேண்டும் விளக்கை பார்த்து விளக்கிற்கு மூலமான மின்சாரத்தை அறிகிறது மாதிரி நம்மளுக்குள்ள இருக்க உணர்வை வைத்து நாம் அது அதனுடைய மூல தத்துவமான பிரம்ம தத்துவத்தை உணர வேண்டும் நம்ம வேதாந்த விச்சாரமே என்னென்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழியாத தத்துவம் ஒன்று இருக்குது அது பிரம்ம தத்துவம் அது கடவுள் தத்துவம் அது என்றும் மாறாதுன்னு புரிஞ்சுக்கிறதே ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வர்றதே பூஜை இதெல்லாம் அதெல்லாம் வெளியே அதெல்லாம் வேறு அதெல்லாம் ஆஸ்திகர்கள் தான் எப்பொழுது நம்மளுடைய உண்மை சுரூபத்தை உணர்வதற்காக முயற்சி செய்கிறமோ அப்போ தான் இந்த வாழ்க்கைக்குள்ளே நுழையிறோம் அதை போதிக்கிறதும் சரி உபனிஷத்துக்களும் சரி வேதாந்தங்களும் சரி இந்த ஆன்மீகத்தில் பெரிய மகான்களெல்லாம் உயிரதியாக சொல்கிறது அந்த தத்துவம் அதை புரிஞ்சாச்சுன்னா அனைத்தும் பொய்யா தெரியும் அனைத்தும் மித்தியாவாக தெரியும் பிறகு ஆனந்தமாக எல்லா துக்கமும் வரும் அவங்களுக்கு வராமல் இருக்காது அதை பொருட்படுத்த மாட்டாங்க கண்டுக்கிற மாட்டாங்க அது வாடகை வந்துட்டு போய்கிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா எது தான் இருக்குது எல்லாம் கடந்து போயிடும் அடுத்து இந்த பிரம்மனுக்கு புருஷோத்தமன் என்ற பெயர் வர காரணம் என்ன ஏன் புருஷோத்தமன் வருதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நேராயிடுச்சு பராப்பிரகிருதிதி அபராப்பிரகிருலாம் பார்த்தோம் இந்த ஜட பொருள் இருக்குது பார்த்திங்களா இது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் அதுக்கு பேர் அக்ஷரப்புருஷன்னு பேர் இந்த தோற்றத்துக்கு வந்ததுக்கு சரப்புருஷன்னு பேர் இது ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்துக்கு உத்தம பேர் இதெல்லாம் வரும் போகும் இந்த பிரபஞ்சம் வரும் பிரபஞ்சம் போகும் இது கஷரப்புருஷன் அக்ஷரப்புருஷன் சரப்புருஷன தோற்றத்துக்கு வந்தது தோற்றத்துக்கு வராததுன்னு ஒன்று இருக்குது இது ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது உத்தம புருஷன் அந்த உத்தம புருஷனை மாற்றி போட்டால் என்ன ஆகுது புருஷ உத்தமன் புருஷோத்தமன் அதே இந்த அத்தியாயத்து யோகம் இதே இந்த காரணம் இந்த விளக்கமெல்லாம் சொல்லிட்டு பிரம்மன் ஒன்று இருக்குது அதுதான் இதுக்கு ஆதாரமானது இந்த உலகத்துக்கும் இந்த உடலுக்கும் எல்லாம் இது தோற்றத்துக்கு வந்தால் அக்ஷர புருஷன் தோற்றத்துக்கு வந்தால் ஷர புருஷன் தோற்றத்துக்கு வரலைன்னு அக்ஷர புருஷன் இந்த ரெண்டுக்கும் ஆதாரமான தத்துவம் மேலான தத்துவம் உயர்ந்த தத்துவம் பிரம்ம தத்துவம் இதுவரைக்கும் நாம் விளக்கண தத்துவம் உத்தம புருஷ தத்துவம் அதை மாற்றி போட்டால் புருஷ உத்தமன் புருஷோத்தமன் என்ற பெயர் வருகிறது இந்த ஷரபுருஷன் அக்ஷர புருஷன்னா இப்போ இருக்கும் திடீர்னு இல்லாமல் போகும் ஆனால் அழிகிறது இல்லை நீர் வச்சு நெருப்பில் கொதிக்க விட்றோம் ஆவியெல்லாம் போ ஆவி ஆயிடுது நீர் இனிமேலே நீர் இல்லாமல் போச்சா வேறு ஃபார்முக்கு போயிடுச்சு கண்ணுக்கு தெரியாத ஃபார்ம் பிற திருப்பி என்ன ஒன்று மலையாக பெஞ்சு திருப்பி வந்துடும் அது மாதிரி இந்த பிரபஞ்சமெல்லாம் இப்போ தெரிகிறது க்ஷர புருஷன் இது ஒரு காலத்தில் பிரளய காலத்தில் அக்ஷர புருஷன் ஆயிரும் ஆனால் அந்த உத்தம புருஷன் இருக்க எல்லா காலத்துலையும் இருக்கும் அது இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறார் அதனால் இதுக்கு புருஷோத்தமன் என்ற பெயர் வந்துள்ளது அப்படிங்கிறார் மண் குவியல் வெளித்தோற்றத்துக்கு வல்ல பானை அக்ஷர புருஷன் பான ஷரப்புருஷன் குயவன் உத்தம புருஷன் ஒரு வீடு செங்கல் சல்லி மணெல்லாம் கூச்சி வச்சுருக்கீங்க அது வந்து வீடாக கட்டலை அக்ஷர புருஷன் வீடு கட்டியாச்சுன்னா கஷர புருஷன் அங்கே வசிக்கிறவன் உத்தம புருஷன் அது நாம் அது ஜீவன் அதுவே கடவுள் அதுவே பிரம்மஸ்வரூபம் அதுவே புருஷோத்தமான அந்த கிருஷ்ண பரமாத்மம் அவரேங்கிறார் இதனால் என்ன பலன் கிடைக்குதுன்னு சொன்னால் ரெண்டு பலன் சொல்கிறார் அறிவில் நிறைவு செயலில் நிறைவு இந்த தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னா உலகத்தில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு வந்தாலும் சரி பெருசாகவே தோணாது இந்த பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சிட்டான்னா அவனுக்கு எல்லோரையும் அல்ப அறிவாக தெரியும் வேறொன்றையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான் அறிவாக நிறைய வந்துடும் பிறகு செயல்நிலையும் நிறைய வந்துருமா நீ என்னத்தை செய்ய போகிற போதும் நிறைய வந்துடுமா ஒரு வீட்டில் வயசானவங்களை பார்த்தீங்கன்னா சில பேரை போய் கேளுங்க நல்லா சொல்லுவாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லைப்பா செய்ய வேண்டியாலும் செஞ்சு முடிச்சுட்டேன் இல்லை எல்லாம் கல்யாணம் முடிச்சாச்சு அவங்களும் பார்த்துக்க இன்னைக்கு எமன் கூப்பிட்டா போக வேண்டியதுதான் வேலை அப்படிம்பாங்க அப்படி இவனுக்கு எப்போ ஐஆம் ரெடி பகவான் யம தர்மராஜா வாங்க கூட்டு போங்கன்றவான் ஆனால் ஞானம் வந்த பிறகு யம தர்மராஜாவில் போக முடியாது வருவார் கூப்பிடுவார் கூப்பிட்டு என்ன பண்ணுவார் தெரியுங்களா சமசியில் கலத்துருவார் எப்படி நாம் உயிர் போன பிறகு உடல் என்ன ஆகுது வந்துச்சு பஞ்சபோதும் கலந்துருச்சு ஞானம் வருவது வரைக்கும் என்ன பண்ணுவார் இந்த உடலில் இருந்து உயிரை பிரித்து கூப்பிட்டு போய் வேறு உடம்புல பூத்திடுவார் ஞானம் வந்தாச்சுன்னா எடுப்பார் இந்த உடம்பை நம்ம சொந்தக்காரங்க எப்படி அழிக்கிறாங்களோ அப்படி அவர் என்ன பண்ணுவார் இந்த உயிர் இருக்கே அதை என்ன பண்ணுவார் அவர் இந்த சமஷ்டி பஞ்சபூரத்தில் கலந்துருவார் மீண்டும் பிறக்காது நினைச்சு கொண்டு வந்துடுவார் இது தான் இதனுடைய பலன் அவன் அறிய வேண்டியதும் இல்லை செய்ய வேண்டியது எதுவும் இல்லை இந்த உடலில் இந்த பிராரப்த கர்மை இருக்கிறது வரைக்கும் ஏதோ இருப்பான் அவ்வளவு எப்போ வேணாலும் போகிறதுக்கு தயார் நிலையில் இருப்பான் இதுவே இந்த ஞானத்தினுடைய பலன் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா போர்த்துள்ள வேண்டா பிறப்பு கேட்ட பொருளை ஆராய்ந்து உண்மை அறிந்தவனுக்கு மறுபிறவி உண்டென்று ஒரு பொழுதும் என்ன வேண்டாம் இந்த பொருளை ஆராய்ஞ்சு புரிஞ்சுட்டு அவனுக்கு மறுபிறவின்னு ஒரு நாள் என்ன வள்ளுவர் இன்னொன்று சொல்றார் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு இந்த தத்துவத்தை உணர்ந்தாத்தன் பிறவிங்கிறது நிச்சயம் போகும் இது இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் அதனால் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த சம்சாரங்கிற இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சம்சாரம் இது நிலையில்லாதது என்றும் போகக்கூடியது என்றும் மாறக்கூடியது அப்படிங்கிற கருத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மை சுரூபத்தை நாட வேண்டும் திஷ் டு வில் பாசவேன்னு சொல்லுவாங்க இந்த நிலையும் மாறிவிடும் இதுவும் கடந்து போகும்னு ஒரு பழைய சினிமா சீரியலில் சொல்லுவான் என்ன வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி ரொம்ப இன்பத்தில் ஆடும்போது அகங்காரம் வரும் இது போயிருங்கிற புத்தி மனசில் வரணும் ஆணவும் போயிடும் தும்ப வரும்போது துவழ்ந்து போய் உட்காந்துருவான் இதுவும் கடந்து போகுங்கிற புத்தி வரும் ஏன்னா சம்சாரத்தினுடைய நிலையே அதுதான் திஷ் டு வில் பாசவேங்கிறார் இந்த நிலையும் மாறிவிடும் இந்த பிரபஞ்சம் எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமான பிரம்ம தத்துவம் நான் ஆத்மா நான் மாறாதவன் நான் அழியாதவன் என்னை சார்ந்த இந்த உடலும் அழியும் மனமும் அழியும் இந்த பிரபஞ்சமும் அழியும் இந்த தத்துவத்தை புரிந்துவிட்டால் அதுவே ஞானம் அதுவே மோட்சம் அதுவே பிரபா நிலையை அடைகிறதற்கு வழின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் கரிவோம் தத் ஓம் பூர்ணமத பூர்ணாத் பூர்ண पुर्ना पुर्ना पुर्ना ओम शांति शांति शांति ஓம் ஷாந்தி ஷாந்தி கரி गुरुनाद स्वामी की ஜ